உரையை தொடங்குகின்றோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்கள் வரலாறுகளை பட்டியல் போட்டு பாடுகிறார் தில்லைவாழ் அங்கனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கினார் நாலாவது பட்டி நாலாவது பாடல் திருநின்ற செம்மையே செம்மையாய்க்கொண்ட திருநாவுக்கரசன்தான் அடியார்க்கும் அடியேன் அதுக்கு பேரு திரு நின்ற சருக்கம் ஒவ்வொரு சருக்கத்தையும் முடிக்கிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு பாடல் பாடுவார் சேர்க்கலார் ஏன்னா அடியெடுத்து கொடுத்தவர் சுந்தரர் பாருங்க திருத்தொண்ட தொகையை பெரிய புராணம் உருவாக்கப்பட்டது அதனாலே ஒவ்வொரு சருக்கம் சருக்கம்னா ஒரு பாட்டு மொத்தம் பதினோரு பாட்டு திருத்தொண்ட தொகை ஒவ்வொரு பாட்டு முடிச்ச உடனே ஒரு சருக்கம் முடித்த உடனே ஒரு வழிபாட்டு பாடல் பாடுவார் அதில் திருநின்ற சருக்கம் முடிச்ச உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேல ஒரு வழிபாட்டு பாடல் பாடுகிறார் சேர்க்கலார் என்ன தெரியுமா ஐம்படத்தாலியோட இருந்த ஒரு பிள்ளை முதலையினால் சாப்பிடப்பட்டு விட்டது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல வாயிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றினார் காப்பாற்றுவார் இதுதான் அந்த பாட்டு இந்த வரலாறு எல்லாம் வரும் நாட்டார் அறிய முன்னாளில் நன்னால் உழந்த ஐம்படையில் கூட்டார் மார்பில் சிறிய மறை மடுவின்கண் தனிமா முதலை வாய் நின்று ஒரு வழி இருக்கு வர்ற வழிங் வந்து சாராமே அந்த வழியிலே காப்பாற்றக்கூடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று அந்த வழிபாட்டு பாடலை துடிக்கிறார் சேர்கிலான் வரலாறு தொடங்குகிறது குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன்னு ரெண்டு பேரை ஒரு வரியில பாண்டவர் திருஞான சம்பந்தருக்கும் மூணு வரி வைக்கிறார் நார் மொய்க்கூடிய மலரணிந்த சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறு எதையும் கும்பிடாத திருஞானசம்பந்தன் எம்பிரான் அவர் அடியார்க்கும் அடியேன் மூணு வரி சேர்க்கலார் பார்த்த ஓ மூணு வரி பாடியாச்சா அப்போ இவர் வரலாறு ரொம்ப முக்கியம்னு தெரியுது மார்கள் ஏழு தொகையடியார்கள் ஒன்பது தொகையடியார்கள் மொத்தம் எழுபத்தி ரெண்டுக்கு சேர்த்து மொத்த பாட்டு நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு அதுல திருஞான சம்பந்தருக்கு மட்டும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பாட்டு ஏன் அவர் மூணு வரை பாடினார் சம்பந்தர் இல்லைன்னா சைவம் கிடையாது தமிழ் கிடையாது திருநீர் கிடையாது அஞ்செழுத்து இல்ல ருத்ராட்சம் இல்ல ஏன் சிவ வழிபாடே இல்லை திருஞான சம்பந்தர் தான் நிலநாட்டினார் அதனால அவரை தன்னுடைய வழிகாட்டியாத ஆட்டிக்கொண்டு சேர்க்கலார் பெருமான் வாயார பாடுகிறார் திருஞான சம்பந்தர் போன கோயிலுக்கெல்லாம் சேர்க்கலார் போறார் நம்ம சேர்க்கலார் பின்னால போக போறோம் இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலாக பார்க்குறோம் சிங்கப்பூர்ல உட்கார்ந்தபடி அத்தனை ஆலயங்களையும் தரிசிக்க இருக்கிறோம் யாரு பின்னால திருஞான சம்பந்தர் சுவாமிகள் இருபத்தி எட்டாவது நாயனாராக திருஞான சம்பந்தர் வருகிறார் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நாயன்மார்கள் வரலாறு இப்ப பார்க்க போறது இருபத்தி எட்டாவது வரலாறு திருஞான சம்பந்தர் வரலாறு ஞானத்தில் பெரியவர் ஒன்னே ஒன்னு உங்களுக்கு சொல்றேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போனார் சேரமான் பெருமாளும் கூடவே போனார் கைலாசத்துக்குள்ள போற பொழுது சேரமான வெளியில மட்டும்தான் அப்படின் சேரமான் பெருமாளை உள்ள வர சொல்லி கூட்டிகிட்டு போனார் திருஞான கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரையும் ஜோதி உண்டாக்கி திருஞான சம்பந்தர் கலக்க செய்து வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் அத்தனை பேருக்கு மோட்சத்தை கொடுத்தார் ஒரே ஒரு சேரமான கூட சம்பந்த சுவாமி கைலாசத்துக்கு போயிட்டார் சமணத்துல இருந்தான் சமணம் எப்படி தெரியும்ல கண்டு முட்டு கேட்டு முட்டு விபூதி பூசணவனை பார்த்தா தீட்டு அதுக்கு கண்டு முட்டுன்னு பேரு ஒரு நாள் பூரா பட்னி இருக்கணுமா யாராவது சிவபெருமான் நமக்கு மதத்து மேல கோபம் ஆனா முறைகள் வேற நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்றேன் சமணத்துக்கு சைவத்துக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசங்கள் சமணம் என்ன சொல்லுது பண்ணுன வென அதுவே வந்து உன்ன பிடிச்சுட்டு நான் பண்ணன வெனை என்ன அதுவே வந்து பிடிச்சுக்குமா அது எப்படி பிடிக்கும் தானே இந்த மைக்கு அதுவா வந்து எனக்கு முன்னால உட்காருமா உட்கார்ந்தா நான் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன் யோசிச்சு பாருங்க வேன ஜடம் அது அதுவா வந்து பிடிக்கும் இது சமணம் சைவம் எப்படி தெரியுமா அதெல்லாம் வின அதுவா வந்து உன்னை பிடிக்காது அதை உன்னோட ஒரு ஆள் இருக்காரு அவருக்குத்தான் சிவபெருமான பேரு நீ பண்ணண வினைக்கு தகுந்தாப்புல உனக்கு உடம்பு அவர் பண்ண அவருக்கு உடம்பு பெருமாள் இதை கூட்டுவிக்கிறான் வண்டியமும் மாடுங்கிறது இந்த ஆன்மா வண்டிங்கிறது சேர்த்து விட்டு ஒரு வித்தியாசமா இரண்டாவது வித்தியாசம் சொல்றேன் சமணத்தில் பெண்களுக்கு மோட்சம் கிடையாது பெண் என்பவள் போகத்துக்குரிய சுருக்கமா சொல்லப்போனா புள்ள பெற எந்திரம் வேற ஒன்னு அவளுக்கு தகுதி கிடையாது அவட்சத்துக்கு போர் கூடாது பராசக்தி மூலம் தான் போவன் நேரில் போனா அந்த ஆளு கதவை சாத்துக்கிட்டு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி தாயோடு சென்று பின் தாதையை கூடி தாயோடு சென்று அப்புறம்தான் அப்பாட்ட போக முடியும் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் தீபத்தை ஏத்தி வச்சு கும்பிட மாட்டான் ஏன் விழுந்து செத்து போயிடும் நடனக்கலை ரொம்ப பொல்லாதது நடனமாடினால் மக்கள் இழுக்கப்படுவார்கள் ஆசை அதிகமாகிவிடும் அதனாலே நடனக்கலை கூடாது இசைக்கலை கூடாது இதெல்லாம் சமணம் நமக்கு எப்படி தெரியுமில்ல கடவுளே ஏடிசையா இசைப்பயனாக இருக்கிறார் நடராஜா ஆடிக்கொண்டே இருக்கிறார் என்ன தெரியுமா சம்புனா நல்ல பந்தம்னா உறவு ஆண்டவனோடு நல்ல தொடர்புள்ளவர் சம்பந்தர் சம்பந்திங்கிற முல்ல சம்பந்தம் நம்மோட நல்ல தொடர்புள்ளவர் அர்த்தம் விவரம் கட்டவங்க அதை குரங்கு அம்மாவை தலையாட்டவும் பொருள் புரியாம சம்மந்தீங்க சம்பந்தி பாதான் வரணும் சம்பந்தன் நல்ல தொடர்புள்ளவன் பிறவி பெருங்கடலில் படகாய் இருப்பது சம்பந்த பெருமான் திருவளி பற்றியறிவு பாசம் ஆன்மாவை பற்றிய அறிவு பசு ஞானம் ஆண்டவனை பற்றிய அறிவு பதிஞானம் காப்பாற்ற வந்தவர் அஞ்சலி சைவத்துக்கும் தமிழுக்கும் அவர் மாதிரி தொண்டாற்றியவர் யாரும் கிடையாது தமிழ் இயக்கத்தை உண்டாக்கினவர் ஞான சம்பந்தன் தமிழில் புதிய புதிய யாப்புகளை உண்டாக்கியவர் ஞான சம்பந்தன் மொழி மாற்று மாலை மாற்று திருச்சக்கர மாற்று நினைக்கவே முடியாது யார் அதையெல்லாம் பாடி தமிழுக்கு அணி சேர்த்தவர் ஞான சம்பந்தன் தன்னை தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லிக்கிட்டவர் ஞான சம்பந்தன் ரொம்ப முக்கியம் ராமலிங்க சாமி பாடுறார் முருகனை பாடுங்களைும் தோற்றத்தை பாடிய கும்பிபட்டுறாங்க சைவந்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டாண்டி முருகன் தான் ஞான சம்பந்தர்னு ராமலிங்க சாமி சொல்றார் பொன்னடி போற்று முருகப்பெருமானுடைய அம்சம் பெற்றவர் தெரிஞ்ச சம்பந்தம் அவதாரம் சொல்லக்கூடாது சிவபெருமானுக்கும் முருகனுக்கு அவதாரம் கிடையாது சிவ பெருமான் இசுகன் சந்தேகமே கிடையாது பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவின் தொலைபாட அடிமைதனுக்கு அருவாயே புகழியில் வித்தகரான ஞான சம்பந்தர் மாதிரி பதினாறாயிரம் பாட்டு நாம் பாடணும் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி கேட்கிறார் திருநீற்றால் அமராடும் சிறியோட என்கிறார் விபூதியை வச்சுக்கிட்டு சண்டை போட்டியே ஐயா அவனவன் துப்பாக்கி பீரங்கி வச்சிருப்பான் நீ வெறும் விபூதியை வச்சுக்கிட்டு சமரர்களோட சண்டை போட்டியே திருநீற்றால் அமராடும் சிறியோடே அப்ப என்ன தெரியுது முருகனுடைய அவதாரம் என்று சொல்வது பழக்கம் இல்லை அதனால முருகனுடைய அம்சம் பெற்றவர் வேதங்கிறது பெரிய ஆறு ஆற்றில கண்டடத்தை நின்று குளிக்க முடியாது அடிச்சுக்கிட்டு போயிடும் அதுக்கு படித்துறை வேணும் படித்துறையில நின்று குளிச்சார்த்தம் பாதுகாப்பா குளிக்கலாம் கங்கையிலே காசியிலே 64 நாலு காட் காட்டுனா படித்துறை அர்த்தம் தசாஸ்வேத காட் ஹரிச்சந்திரா காட் மணிகர்ணிகா காட் கேதார் காட் அகல்யாபாய் காட் பரிசுக்கு அறுபத்தி காட் காட்டுனா படித்துறை வேதம் ஆறு சைவம் படித்துறை பாதுகாப்பா நின்று குளிக்கலாம் வேத நெறி தடை தோங்கரை அழுதாராம் அழுகிற பொழுது ஒரு நாள் கண்ணாடி அழகா இருக்காங்க சில பேர் சிரிக்கிற போது நல்லா இல்ல அழுதா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அழுதா கன்றாவியா இருக்கும் அவர் மலர்ந்து அழுதாராம் காப்பாற்று அழுத சீதவள வயற்புகளில் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலைக்கொண்டு திருத்தொண்டு வரவுவாம் பிறந்தது எங்கே சீர்காழி திருக்கழுமலம் ஒவ்வொரு ஊழியிலையும் வெள்ளம் வந்த அடையாளம் அங்கே வரி வரியா கோட்டை சவத்தில தெரியுதான் காசிக்கு போனா கங்கை கரையில ஒரு அடையாளம் போட்டிருப்பான் கோட்டையில என்னன்னு கேட்டா இத்தனை வருஷம் வெள்ளம் இவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சுன்னு காட்டுவோம் குளிக்க நம்மளை மாதிரி மூணு பங்கு வேரத்துக்கு இருக்கும் அப்படி ஊலிக்காலத்து வெள்ளம் வந்து பாஞ்சு பாஞ்சு வரி கேட்டு உண்டாக்கிடுச்சாம் அது எப்படி இருக்கான் மந்திர மலையை வச்சு பார்க்கடலை பொழுது இந்த வாசுகி பாம்பை கட்டி போட்டா பாருங்க அதை சுத்தி வாசுகி பாம்பினுடைய உடம்பு அடையாளங்கள் மந்திர மலையிலே வரி வரியா இருந்தா சீர்காழியிலே சுத்தி இருக்கிற பெரிய அடையாளம் ஊழி வெள்ளம் அது அழகிய செந்தாமரை மலர்களை தாங்கிய பொய்கைகள் ராத்திரி பகலா ஒளி வீசக்கூடிய வேள்வி செய்யக்கூடிய இடங்கள் மரங்கள் ஹோமம் பண்ண மரம் எப்படி ஹோமம் பண்ண கீழே தாமரை மலர் சும்மா பிரகாசமா இருக்கா அது வேள்வி தீ மாதிரி மாங்கனி சாரும் சொட்டு சொட்டா விழுகுதான் அது நெய் ஊத்தினாப்புல இருக்கான் மரமும் கீழே இருக்கிற தாமரையும் கழுமலத்துக்கு பன்னெண்டு பேர் சீர்காழிக்கு பனிரெண்டு பெயர்கள் ஒன்னு பிரமபுரம் ஏன் பிரம்மா வழிபட்ட தலம் கடவுள் பிரம்மா வழ வழிபட்டலம்மபுரம் வேணுபுரம் எங்க தப்பிக்கலாம் சீர்காழிக்கு வந்து மூங்கிலுக்குள்ள உட்கார்ந்து தபம் பண்ணா மூங்கில் தான் வேணு வேணுன்னா மூங்கில் வேணுகோபாலீங்கல்ல மூங்கில் உள்ள புல்லாங்குழலை ஏந்தியவன் வேணுன்னா மூங்கில் வேற இடமே கிடைக்காம புகழடைந்த இடம் புகழி பன்னெண்டு பேருங்க அதுக்கு மூணாவது புகழி நாலாவது வெண்குரு குருன்னா வியாழ பகவான் சுக்கராச்சாரியார் தவன் செய்து வியாழ பகவானுக்கு சமமான ஆற்றலை பெற்றாராம் வியாழ பகவான் தேவ குரு தவன் செய்து வியாழனுக்கு இணையான தகுதியை பெற்றதுனால வெங்குருன்னு பேடா அஞ்சாவது தோணிபுரம் கூலி அம்மையும் அப்பனும் ஒரு தோணியில உட்கார்ந்து வருவாங்களாம் அதான் தோணிபுரம் திருத்தோணிபுரம் ஆறாவது பூந்தராய் பூண பூமி இரணியாட்சனை கொன்று வராக அவதாரம் எடுத்த பெருமாள் பூமியை தூக்கிட்டு வந்து கையில பூமியை வச்சபடி கும்பிட்டாரா இவர யார சீர்காழி பெருமானே தரித்த இடம் பூந்தராய் பூமியை தரித்த பெருமான் இரணி ஆற்றங்கிட்டேர்ந்து பூமியை காப்பாற்றிக் கொண்டு வந்த திருமால் வழிபட்ட தலம் அமிர்தத்தை கொடுத்த பொழுது ரெண்டு ராட்சசர்கள் அறக்கர்கள் அசுரர்கள் உள்ள பூந்துட்டான் அவனும் அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டு பெருமாள் உடனே அவன் கழுத்தை வெட்டி விட்டார் அப்புறம் பாம்பு தலையோட ஒருத்தன் மனுஷ தலையோட ஒருத்தன் பாம்பு தலையோட உள்ளவன் கேது மனுஷத்தலையோட உள்ளவன் ராகு இந்த மனுஷத்தலையோட உள்ள ராகு அந்த தலையை பெறுவதற்காக தான் ஒரு கிரகமாக மாறுவதற்காக பூஜை பண்ணதுனால சிரபுறம் சிரம தலை சிரபுறம் சிவி சக்கரவர்த்தி ஒரு புறா வந்து விழுந்தது புறாவை ஒரு கழுகு வந்தது கழுது கேட்டது நான் சாப்பிடக்கூடிய உணவு புறா கொடுத்தது சிவசக்கரவர்த்தி சொன்னார் இந்த புறா என்னை சரணமடைந்து விட்டது இதை காப்பாற்றுவேன் வேணும்னா நீ கேட்கிற அளவு புறாவின் எடைக்கு எடை நான் என் தசையை தருகிறேன் புறாக ஒரு தட்டுல வச்சு சிவசக்கரவர்த்தியை ஒரு பக்கம் நிற்க விட்டு தசையை அறுத்து கொடுத்துக்கிட்டே போனாராம் புறா தட்டு கீழே இருந்துச்சான் இவ்வளவு உண்டு போறாங்க இவர் உடம்பில் பெரும்பகுதி அறுத்து கொடுக்குறாங்க அவ்வளவுக்கு தட்டு அப்படியே இருந்துச்சான் தானே ஏறி உட்கார போற பொழுது சிவபெருமானு அக்னி தேவனுங்க காட்சி சிவபெருமான் சொன்னாரா கழுகா வந்தது நான் பொறாவா வந்தது அக்னி அக்னி காலில் பெருமையை நீங்கள் உடம்பை அறிந்து கொடுத்தீர்கள் பண்றேன்னு அந்த புறா சீர்காழியில வந்து வழிபாடு பண்ணதுனால புறவம் எத்தனை பேர் ஆச்சு எட்டு பேராச்சு ஒன்பதாவது யாதவர்கள் முனிவர் சாபத்தினாலே சண்பை புல்லை புடுங்கி ஒருத்த மேல ஒருத்தரி செத்துப்பட்டாங்க யாதவர்கள் சண்டை போட்டு அறந்து போனால் சண்பை புல்லுன்னு ஒரு புல்லு அதை புடுங்கினா எல்லாம் உலக்கையா மாறிஞ்சு ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டா யாதவ வம்சமே அழியிறாக்கலாச்சு கிருஷ்ண பரமாத்மா அங்கிருந்து வந்தாரான் விழுந்த யாதவம்சம் தலைத்தது ஒரு புல்லு சண்பை புல்லை கையிலே வைத்துக் கூடிய பெருமான் வந்து கேட்டு வரம் பெற்றதுனாலே இந்த ஊருக்கு சண்பையின்னு பேர் காளி காளி மாதா வழிபட்டதுனால காளி பின்னாலே பொ சிறப்பு மாறி பள்ளத்துக்கு போடுற போனால காளி காலின்னு ஆச்சு காளி என்ற பாம்பும் கா பூஜித்த கொச்சை வயம் பராசுர முனிவர் படகல போறார் படகை ஒரு அழகான பொண்ணு ஓட்டிக்கிட்டு உடம்புல மீன் நாட்டம் அடிக்குது மச்சகண்டின்னு அவளுக்கு கூட உட்கார்ந்து இருக்கார் இந்த மச்சகந்தியோட படகுல போறார் இந்த மேல நிமிந்து பார்க்கிறார் நட்சத்திரங்கள் நல்லா இருக்கு இந்த மாதிரி நட்சத்திரம் சேர்ற பொழுது ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அறிவாளியா பிறப்பான் அதனால் சொல்றந்த அறிவாளியா இருந்தவர் தான் வேதவியாசன் மச்சகந்தி சொன்னாரா உன்னுடைய உடம்பு துர்நாற்றத்தை நான் மாற்றுகிறேன் படிமளகந்திய ஆக்கிபடுறேன் அப்படி படிமளகந்தியாக மாற்றி அவர் அங்கிருந்து நினைத்து வழிபட்ட தலம் கொச்சை வயம்னு பேர் கடைசியிலே நம்முடைய மலங்களை எல்லாம் கழுவ கூடியது திருக்கடுமலம் எத்தனை பேர் ஆச்சு பேர் எந்த ஊருக்கு சீர்காழிக்கு எல்லாம் ஞானசம்பந்த சுவாமி பன்னெண்டு பேரையும் பதினோரு பாட்டில் மாத்தி மாத்தி மாத்தி பாரு மதுரையில பாரு அந்த ஊருக்கு அவ்வளவு பெருமை சீர்காடி. பிரமபுரம் வேணுபுரம் புகலி பெருவெங்குநீர் சிரபுரம் முன்வரு புறபம் வளர்காழி மலவாம் பன்னிரண்டு திருப்பெயர்த்தால் பன்னெண்டு பேர் சீர்காழிக்கு அந்த சீர்காழியிலே அந்தனர்கள் கௌண்டன்ய கோத்திரம் கவுண்டன்ய கோத்திரத்த அந்தனர்கள் சிவபாத இருதயர் நெஞ்சத்திலே சிவபாகத்தை வச்சவர் வழிபட்டார்கள் சைவத்தை நிலைநாட்டக்கூடிய பிள்ளை வேண்டும் என்று கேட்டார்கள் சிவபெருமான் பார்த்தார் தேவலோகத்திலே சிவனுடைய பக்கத்திலே கைலாசத்திலே ஒரு ஜீவன் முத்தர் ஜீன் புத்தர் தெரியுமா இனிமே பிறவி இல்ல சிவ அம்சம் பெற்றவர் நீதான் போகணும் தமிழ வளர்க்கணும்னா நீ தான் போகணும் அவரு தான் சம்பந்தரா வந்து அவதாரம் பண்ணாராம் அப்படின்னு எங்க சார் சொல்லி இருக்கு திருத்துருத்தின்னு ஒரு ஊரு நம்ம மா இது மாயவரத்துக்கு பக்கம் குற்றாலம் குற்றாலம் இல்ல குற்றாலம் திறனை அந்த ஊர்ல போய் சம்பந்த சுவாமி திருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத எண்ணெய் உன் திருவடியை மறக்காமல் இருந்த எண்ணெயை மையல் செய்து இம் மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் உன் திருவடியிலே கும்பிட்டு என்னை இந்த உலகத்தில வந்து பிறக்க வச்சுக்கிட்டே அகச்சாங்க எட்டாவது பதிகம் அஞ்சாவது பாட்டு இதற்கான திருஞான சம்பந்த பிள்ளையார் தேவலோகத்திலே சிவபெருமானுக்கு பக்கத்திலே மிகப்பெரிய ஒரு ஜீவன் தராய் வாழ்ந்தவர் இந்த அப்பாவும் அம்மாவும் பண்ண தபத்தினாலே அவர் இங்கே வந்தார் திருநீட்டு சிறப்பை பரப்ப வேண்டும் சமணம் விட்டு மாற வேண்டும் வர சமயத்தை நிராகரிக்க வேண்டும் தவங்கிடந்தார்கள் அம்மையாருக்கு கருவாய்த்தது பத்து மாசம் சடங்குகள் எல்லாம் செய்தார்கள் சித்திர மாசம் திருவாதிர நட்சத்திரத்தில ஆண் குழந்த பிறந்தது இந்த நட்சத்திரம் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை அதனாலதான் சேர்க்கலார் பெரிய புராணத்தை அரங்கேற்ற ஆரம்பிச்சார் சேர்க்கலார் ஒரு வருஷம் சொல்லி இருக்கார் நம்ம இந்த கோயில் பெரிய புராணத்தை ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் பதிமூணுல இல்ல ஆரம்பிச்சான் ரெண்டாயிரத்தி பதினாலு வந்துருச்சு பெருமாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ஒன்பதாம் தேதி கணக்கு போட்டு விஜயலட்சுமி அம்மா ஒரு புத்தகம் கொடுத்தாங்க அந்த புத்தகத்தில் இவ்வளவு கணக்கம் எடுத்து நான் எப்ப பிறந்தது மறந்து போகுது நேரம் தெரியல ஞான சம்பந்தர் பிறந்ததை சொல்றாரு பாருங்க முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது மே மாசம் பனிரெண்டாம் தேதி சித்திர மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலையில் எட்டரை மணி ரிஷவ லக்னம் அவதாரம் ஒன்பது கிரகம் உச்சத்தில் இருந்துச்சா படிச்சவா சொல்லுவாங்க எட்டு கிரகம் சேர்ந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால எட்டு கிரகம் ஒரே இடத்துல இருந்து போகுது காஞ்சி பரமாச்சாரியார் வேயுர் ஜோடி பங்கன் பாட்டும் படிங்க அச்சு போட்டு தமிழ்நாடு கூட படிச்சது உலகம் அதுக்கப்புறமும் இருந்துட்டு அது மாதிரி ஒன்பது கிரகம் உச்சம் சில கிரகம் ஆட்சி சில கிரகம் பார்வை சில கிரகம் உச்சம் இதுல தான் அப்படி இருந்துதான் ஞான சம்பந்தர் அவதாரம் பண்ற பொழுது குழந்த வளர்ந்தது எல்லா பெருமைகளும் தென் திசைக்கு வர வேண்டும் என்று அசைகள் செலும் தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெல்ல எல்லா வழக்குகளையும் தமிழ் வழக்கு வெல்ல தமிழுக்கு பெருமை சேர்க்க இசைக்கு பெருமை சேர்க்க தவம்பெருக்கும் சராசரங்களெல்லாம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் பிறந்தார் இல்ல சிவம்பெருக்கும் பிள்ளையார் சிவமுன்னா மங்களம் சிவமுன்னா மகிழ்ச்சி சிவமுன்னா சிவபெருமான் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு செய்தார் சீர்காழி மக்களுக்கெல்லாம் சந்தோஷம் குலத்தில் ஒரு காதலன் அவன் தேவர்கள் மலர் மாறியும் மழை மாறியும் பெய்தார்கள் இன்னைக்கு திருஞான சமுந்தர் ஆரம்பிக்கிறான் மழை கொட்டிட்டு இருக்கு வெளியில் இன்னைக்கு திருஞான சமுந்தர்தான தேவர்கள் பொழிந்த மாதிரி மலை பத்து நாள் மங்கள வேறுபல காப்பு மிகை என்று திருநீற்று காப்பு போட்டார்கள் திருநீர் அதை இவர் நிலைநாட்ட போகிறார் குழந்தை வளர்ந்தது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அங்கதான் முக்கியம் அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல பிறந்தாரா அறுநூத்தி நாப்பத்தி ரெண்டு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மூவாண்டில் கோயிலுக்குள்ள போறது விசேஷம் அந்த காற்று உடம்பில் படுறது விசேஷம் இன்னைக்கு மலையாளத்துல போனா அப்படித்தான் போவாங்க காலையில் அஞ்சு மணிக்கு குளிச்சுட்டு உள்ள கோயிலுக்குள்ள போவாங்க அப்பா அங்க வந்துட்ட இந்த குழந்தை அழுதது கூட வருது தம்பள்ோடி மணி மனை ஒன்றில் தொடர்ந்து பின் சென்றார் அப்பா போயிடுச்சு குழந்தைய கூட்டிக்கிட்டு போயிட்டார் உள்ள அப்பா குளிக்கிறார் தண்ணிக்குள்ள இவரும் மேல உட்கார்ந்து இருக்கார் கடையில உட்கார்ந்து இருக்கார் அப்பா குளிச்சுட்டு இருக்கார் மேலபவாகி காட்சி உடம்புக்கு ஆன்மாவுக்கு அப்பா மேல நிற்கிறார் இந்த பிறவிக்கு அப்பா தண்ணி கொள்ள இருக்கார் எல்லா பிறவிக்கும் அப்பா மேல நிற்கிறார் குழந்தைக்கு பசிச்சது அழுதது தம் மேதை சார் சாரும் புள்ளமை தானோ பழைய நெனப்பினாலேயோ குழந்தைங்க கூப்பிட்டா அப்பா வருவார் ரெண்டு வரையும் சேர்த்து கூப்பிட்டார் அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருள ரெண்டு அருளை போடுறாரு அழைத்து அருளி அழுது அருள அழைத்து அருள் என்னது சைவத்துக்கு கிடைச்ச புண்ணியம் அழுது அருள் தமிழுக்கு கிடைச்ச புண்ணியம் சைவமும் தமிழும் தலைக்க வைத்தவர் ஞான சம்பந்த பாட்டு எவ்வளவு வாக்குங்கிறீர்கள் தமிழ்ல அதனால ரெண்டு முறை அருள அழைத்தருளி அழுதருள சிவபெருமான் வந்துட்டார் ஏசா நம் ஊட்டு போல் அழுதா வருவாரா வரமாட்ட ஏன்னைக்கு சிவபெருமான வந்துட்டார் அம்பாளை பார்த்தார் ஒழிகின்ற பாதடிசில் பொன் வள்ளத்து ஊட்டு தங்க கிண்ணத்திலே பாழக்கூடு அந்த அன்னையார் இமுதம் குளைத்து அரு இனிய அமுதத்தை கொடுக்கிற மாதிரி ஞானத்தை குழைச்சு கொடுத்தார் குழந்தை பால் சாப்பிட்டது தாவில் தனி சிவஞான சம்பந்தராகினார் பிறந்த போது என்ன பேரு பெரியது இப்பத்தான் ஞான சம்பந்தன் ஞானத்துக்கு இவருக்கு சம்பந்தம் இப்பதான் உண்டாகிற்று இப்பதான் தாவில் தனி சிவஞான சம்பந்தன் எல்லா ஞானமும் கிடைச்சது அறமாற்றும் உணர்வரிய விஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் நிலையில் விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் விஞ்ஞானம் இந்த உலகத்து பொருள்களை ஆய்வது ஆய்ந்து சொல்வது மெஞ்ஞானம் நமக்கு அப்பாற்பட்டதை ஆய்ந்து சொல்வது கடைசி ரெண்டு ஒரு இடத்துக்குத்தான் போகும் விஞ்ஞானம் தாமதமா போகும் மெஞ்ஞானம் கொஞ்சம் சீக்கிரமா போகும் கடைசி கண்டுபிடிப்பு எல்லாத்துக்கும் ஒன்றுதான் ஐசக் நியூட்டன் கேட்டாங்களா நீங்க என்ன சாதிக்கீர்கள் கடற்கரையில நிக்கிற கூட காமிச்சாரா சாதிச்சது இவ்வளவுதான் அப்பா குளிச்சுட்டு மேல வந்தார் குழந்தை பால் வழிய நிக்க அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு யார் பால் கொடுத்தது ஒரு கம்பை எடுத்துட்டு அடிக்க வந்தாராம் ராமசம்பந்த சாமி பாடுறாரு என்று போதையார் பொற்கு அடிசில் பொல்லாது தங்க கிண்ணத்தில் பால் கொடுத்தா சாப்பிடலாமா சாப்பிட்டது தப்பு இல்லையோ யாரு பால் கொடுத்தா ஒரு நிமிஷம் நிறுத்துவோமா எங்க பால் சாப்பிட்டா தப்பா ஆமா பசுபாட்டு பால் சாப்பிட்டா பசு மாதிரி ஆன்மீக ஞானம் கிடைக்கும் எர்ம மாட்டு பால் சாப்பிட்டா ஹாரன் அடிக்க அடிக்க விலகாமத்தான் போவோம் தாய்ப்பால் குடிச்ச புள்ள நமக்கு தகுந்த புள்ளையே அர்த்தம் புட்டி பால் குடிச்ச புள்ள ஒரு புட்டிய தூக்கிட்டு ரெடியா நிச்சவ தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் மந்திரி ஒரு தேர்ல போறாங்க ஒரு பக்கம் வெள்ள ஒரு மூணு நாலு வெள்ளரிக்கா வெளியில காட்சி தொங்கு நல்ல வெயில் நேரம் போற பாதையில் வெளியில தெரிய கை கட்டுற தூரத்தில் வெள்ளரிக்காயோ ராஜா எடுக்கலாமா படிச்சுட்டு வா மந்திரி தோ அது எ தேர் வந்து சத்தம் கேட்டது கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க எடுக்க போற வெள்ளரிக்காய் இருக்குல்ல அது கசகம் என்னடா நீ சாப்பிட்டு வெயில் வெள்ளரிக்கா கசக்கம் ஆகாதுன்னு விட்டுட்டு போயிருக்கான் இல்லன்னு ராஜாவே ஆசைப்படுற பொழுது தெருவில் வெள்ளரிக்காய்க்கு ஆசைப்பட மாட்டானா மன்னன் எப்படி மக்கள் அப்படி மந்திரி இந்தியா இருக்கான அறிவு இருக்கு ராஜாவுக்கு மந்திரிக்கு ஆளுக்கு கண் இருக்கு கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு கல்லாதவர் நீ ஒழுங்கா படிக்கல புண்ணு எண்ணும் எழுத்தும் அதுதான் கண்ணனத்தகம் அறிவாளியா இருக்கிற அங்க வந்து உட்கார் காலையில காலையில் உனக்கு ஒரு பொட்டலம் புளியோதர சாதனம் கொடுத்து சொல்றேன் சரியின் ராஜாவுக்கு பக்கத்துல ஒரு மடம் மடத்துல போய் பிச்சைக்காரன் உட்கார்ந்துட்டான் காலையில காலையில ஒருவேளை புளியோதரசம் வரும் சாப்பிட்டு சிவான் உட்கார்ந்து இருப்பான் பத்து நாள் ஆச்சு ஒரு ஆள் அங்கு ரெண்டு மாணிக்கத்தை கொண்டாந்த மகாராஜா கொடுத்தார் மகாராஜா ரெண்டு மாணிக்கத்துல ஒண்ணு ஒழுங்கான மாணிக்கம் இன்னொன்னு போலி ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட் நீங்க எது ஒரிஜினல் கண்டுபிடிச்சு விட்டா நீங்களே வச்சுக்கலாம் காசு தர வேண்டி நாலு இட்லிக்கு மேல அஞ்சாவது இட்லி சாப்பிட்டா கொஞ்சத்துக்கு மேல சாப்பிட்டா வேணாமடி இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்போம் மகாராஜா என்ன சொன்னா பார்க்கணும் எந்த மாணிக்க உண்மை கண்டுபிடிச்சுட்டா நமக்கே தர்றேங்கிறான் கூப்பிடு பிச்சக்காரன் அடிவாளி குறிப்பிட்டு கையில் எடுத்து மகாராஜா ரெண்டையும் வெயில்ல வைங்க வெயில்ல வச்சாச்சு அரை மணி நேரம் கிழிச்சு எடுத்துக்கிட்டு வாங்க எடுத்துக்கிட்டு வந்தாச்சு ஒரு மாணிக்கம் சுடுது ஒரு மாணிக்கிற மாணிக்கம் ஒரிஜினல் வெப்பத்தை வாங்கி சூடாயிருச்சு பாருங்களை வாங்க மாட்டார்கள் மட்டமான மாணிக்கம் வெயில வாங்கிக்கும் முட்டா பைய அடுத்தவன் சொல்ற வார்த்தையை நம்பி கொண்டாட்சி கேஸ் போடுவான் புரியுதா உங்களுக்கு இவன் டூப்ளிகேட் ஒரிஜினல் இல்லை மாணிக்கம் உண்மை இது போலி மகாராஜா மாணிக்கத்தை வாங்கி வச்சு அடுத்து ஒரு பத்து நாள் ஆச்சு அங்கிருந்து ஒரு ஆள் மூணு தங்க பொம்மை கொண்டாந்தான் இவ்வளவு உயரம் தங்க பொம்மை அவ்வளவு தங்கம் சுத்தமான தங்கம் அழகான பொம்மை மகாராஜா மூணு தங்க பொம்மை மூனுக்கும் வித்தியாசம் இருக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு அழகா இருக்கு என்னடா வித்தியாச கூப்பிடு பிச்சக்காரன வந்துட்டான் மூணு பொம்மையும் சொல்லு தூக்கி பார்த்தான் ஒரே மாதிரி இருக்கு தடகி பார்த்தான் ஒரே மாதிரி இருக்கு காது ஒரு துவ ம ஒரு நூல் கொடுங்க மூணாவது பொம்மை காது கொள்ள விட்டான் உள்ளே இருந்துச்சு மகாராஜா மூணாவது பொம்மை சொல்றேன் இந்த முதல் பொம்மை காதுக்குள்ள நூல விட்டேன் இந்த காது வழியா வந்துருச்சு கூட்டத்தில் பேச்ச கேட்டு விட்டு இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போறான் பாருங்க அவனுக்கு சமான இந்த பொம்மை என்ன பேசினாரு நல்லா தான் பேசினாரு என்னமாவ சொன்னாரா எல்லாம் மறந்து வச்சு அடிக்கிற காத்துல எல்லாம் போயிருச்சு இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு விட்டு உள்ளே பாய்வழியா வந்துருச்சு ரகசியம்னு சொன்னா பத்து பேருக்கு போன் பண்ணுவாங்க சொல்லாதே சொல்லாதே ரகசியம் ரகசியம் சுத்தி அடிச்சு கடைச்சி சொன்னவனுக்கே வந்துடும் எப்படி தெரியும் நான் தானே சொன்னேன் பொம்மை காதுரைபரை பொம்மை கா சப்பான்னு யோசிச்சு பார்த்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பும் அப்பொருள் நொய்பொருள் காண்பது அறிவு பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு யோசிச்சு மூணு பொம்மை எடுத்துக்கிட்டான உனக்கு இனிமே ராத்திரிக்கு ராத்திரி ஒரு பக்லம் தேங்காய் சாதம் மறந்துடாது புளியோதர தயிர் சாதம் தேங்காய் சாதம் போயிட்டான் பத்து நாள் ஆச்சு ஒரு ஆள் ரெண்டு குதிரை கொண்டுகிட்டு வந்தான் மகாராஜா உங்களுக்கு எந்த குதிரை வேணுமோ எடுத்துங்க ரெண்டு குதிரையும் அரேபியா குதிரை வெள்ள குதிரை உயரமா இருக்கு ஆறு அணி ஏழு அடி உயரத்துக்கு இருக்கு கம்பீரமா இருக்கு அழகா இருக்கு ரெண்டு குதிரை ஒன்னு விக்கிறேன் மாட்டேங்கிறா எந்த குதிரையே வாங்கலாம் கூப்பிடு பிச்சைக்காரமே சும்மாவா சாப்பாடுகள் போடுறவங்களுக்கு வேலை விலகி கூப்பிடு பிச்சைக்காரன் வந்துட்டான் தடையை பார்த்தா குதிரையை ஒரே மேரிய சுழியெல்லாம் ஒரே மேரி ஒரு குதிரையா கணச்சுது சரி மகாராஜா இந்த முதல்ல கணச்சு பாருங்க அந்த குதிரை வேண்டாம் இந்த இரண்டாவது கணச்சு பாருங்க அந்த குதிரையை வாங்கிக்கிடுங்க போது கழுத சத்தம் வந்துச்சு அந்த குதிரை குதிரைப்பாலை குடிச்சு வளரல கழுதப்பாலை குடிச்சு வளர்ந்து குதிரைக்காரன் ஆமங்க தாய் செத்து போச்சு அதுக்கு கழுதைப்பாலை கொடுத்து வளர்த்தேன்ன ராஜா என்ன பண்ணாரு உடனே பிச்சைக்காரனை கைய பிடிச்சு கூட்டிட்டார் வேகமா அரண்மனை கொள்ள போனார் அந்த புறத்துக்குள்ள போனார் தனி அற ராஜா தகவல யாரும் யாரும் பார்க்க கூடாது பக்கத்தில் வந்தார் பிச்சக்காரனுக்கு உட்கார்ந்தார் கேட்பேன் ஒழுங்க சொல்லணும் என்ன மகாராஜா கேளுங்க அம்மா பால குடிச்சு வளரல வேலைக்காரி பால குடிச்சு வளர்ந்தேன்னு சொல்றாங்களே மகாராஜா தெரியுமா தெரியும் அங்க ஒரு சின்ன மாடம் இருக்கு ஒரு சீட்டு எழுதி வச்சிருக்கேன் போய் பாருங்க கேள்வி கேட்க போறேன்னு நீ எப்படி பதில் வச்சிருக்க போய் பாருங்க மகாராஜா போய் பார்த்தா தெளிவாரு மன்னன் வேலைக்காரியின் பாலை குடித்து வளர்ந்தவன் கண்டுபிடிச்ச ஆச்சரியமா இருக்கு எனக்கு முந்தானத்து தாண்டா தெரியும் எப்படிரா கண்டுபிடிச்சே மகாராஜா இந்த வெள்ளரிக்காயை வித்தியாசப்படுத்தணும்ல என்ன கூட்டிக்கிட்டு வந்து உட்கார வச்சிங்கல்ல நீங்க மகாராஜாவா இருந்தா உங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை நான் சொன்னதுக்கு எனக்கு ஆயிரம் பொற்காசு அள்ளி கொடுத்துருப்பீங்க மகாராணியின் பால குடிச்சு வளர்ந்திருந்தா அந்த பெருமையான எண்ணம் வருகிறோம் வேலைக்காடி பால குடிச்சு வளர்ந்ததுனால அது சொன்னதுக்கு காலம் வரும் புரியோதர சாதம் அடுத்த நீ கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு மத்தியான தயிர் சாதம் அப்புறம் ராத்திரிக்கு ஒரு தேங்காய் சாதம் உங்க புத்தி அப்பவே வெளிப்பட்டுருச்சு எந்த பால குடிச்சு வளர்றானோ அந்த புத்தி தான் இருக்கும் நீங்க மகாராணியின் பால குடிச்சு வளர்ந்திருந்தா எனக்கு ஒரு கிராமத்தை தூக்கி கொடுத்திருப்பீங்க புரியுதா அதனாலதான் திருஞான சம்பந்தர்கிட்ட அவங்க அப்பா வந்து யாரா பால் குடுத்தா கேட்டார் எவ்வளவு பெரிய கதை யாரு சொன்னா கிருவானந்த வாரியாருசாமி சொன்னார் தொள்ளிதோ அறுபத்தி ரெண்டோ அம்பது வருஷம் இருக்கும் போதையார் தடிசில் பொல்லாதூரத்தானவன் தாதையார் குழலீவன் கழுமளவளன் பேதையாள் அவளோடும் பெருந்தகை இருந்தது பால் கொடுத்தது யாரு தோடுட எசவியன் முடிந்தோவில் ஆரம்பிச்சு பாட்டு என்ன தெரியுமா என்று இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மண்டுதெங்கும் நிலவி உலகலாம் ஓங்காரத்துக்குள்ளே பதினெட்டு இருபத்தி நாலு திருமுறை பாட்டுகளும் அடங்கும் முதல்ல பாட ஆரம்பித்தார் திருஞான சம்பந்தம் பிள்ளையார் தோடுட எசவியன் அம்மா பால் கொடுத்தார் தொங்கப்படாது தொங்கினா அதுக்கு வேற வேறு தொட்டாதான் தோடு அதனால தோடுன்னு பேரு தோடுடைய செவியன் இல்ல செவியன் அம்பாளுக்கு செவியன் அப்பாவுக்கு ரெண்டு பேரையும் சுடலை பொடி பூசி காட்டுல உள்ள சாம்பலை பூசி விட்டு நிற்கிறான் என் உள்ளங்கவர் கல்வன் அப்பா கேட்டாரு யாரா பால் விடுத்தா உள்ள சொன்னது திருடம் பால் விடுத்தான் ஏடைய மலரால் முனை நாள் பணி தேத்த அருள் செய்த வழிபட அருள் செய்தியம்மான் அவன் என்றே இல்ல பெம்மான் இவன் ஏ இவன் தெரியுமா அவன் கூட கடவுள் அங்கே இருக்கிறான்னு போயிருவாங்களாம் இவன் இந்த பக்கத்துல இருக்கான் நம்ம நமக்குள்ள இருக்கான் மடியில இருக்கான் அடுத்தாப்புல இருக்கான் இவன் என்று தேவாரம் அற்புதமா ஆரம்பிச்சோடு என்பது அம்பாளுக்குரியது அம்பாள் எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய பராசன் பராசக்தி இல்லைன்னா எதையும் சிவபெருமான் உண்டாக்க முடியாது சிவனே உட்கார்ந்து இருக்க வேண்டியதான் அவர் காப்பாற்றுவதற்கு அடையாளம் சந்திரன் கால விழுந்த சந்திரனை காப்பாற்றி சிவபெருமான் தலையில நீக்கி வச்சிட்ட காட்டு சாம்பல பூசிக்கிட்டு இருக்காரு அது அழிக்கிறது செட்டத்தானே சாம்பல் கிடைக்கும் அது அழிக்கிறது கள்வன் கவன் மறைஞ்சுதான் வருவான் அது மறைக்கிறது பெருமாவுக்கு அருள் பண்ணனா அது அருள்வது ஆண்டவன் செய்கிற அஞ்சு தொழில முதல் பாட்டுல தெளிவா சொல்லிவிட்டார் ஞானசம்பந்த சுவாமி ஆக்கல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் தோடு என்பது ஆக்கல் தூவன் மதி சூடியது காத்தல் தொடலை பொடி பூசியது அடித்தல் உள்ளங்கவர் கல்வன் பின்ன கல்வன் சொல்லிட்ட வருத்த அருள் செய்த கல்வன் சொல்லி தன்னை பெண்ணாக்கி கொண்டு ஆண்டவனை ஆணாக்கி கொண்டு அவனை காதலித்து காதலிதானே சொல்லுவார் என் உள்ளங்கவர் கல்வன் அப்படி பேசி ஆரம்பிச்சது மூணு வயசுக்குள்ள அப்ப ஆரம்பிச்சது நம்ம தேவாரம் எட்டாவது பாட்டு ராவணனை பற்றி வரும் ஒன்பதாவது பாட்டு மாலும் அயனும் திருவண்ணாமலையில் தேடி வரும் பத்தாவது பாட்டு சமணர்கள் வெல்லப்பட வேண்டும் என்று வரும் பதினோராவது பாட்டு இந்த பாட்டை பாடின ஞான சம்பந்தர் இந்த பாட்டை கேட்டால் உங்களுக்கு இன்னும் பலன் கிடைக்கும் அத்தனை பாட்டு இப்படித்தான் பாட்டு திருமாதும் பெருமாவும் ஒன்பதாவது பாட்டு சமண பௌத்தர்களை கண்டிச்சது பத்தாவது பாட்டு தன் பெயரை சொல்லி பலன் கிடைக்கும் பாடினது பதினொன்னாவது இந்த பாட்டை பாடு பலன் கிடைக்கும் பாடுவான இல்லையா இல்லாட்டி பாடமாட்டான் காட்டே காணப்புழந்த ஒரு பாட்டு பாட்டு மூணு பாட்டு எட்டு ஒன்பது பத்து பதினோராம் பாட்டு திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எளிதாமே தமிழுக்கு என்ன பேரு திருநெறிய தமிழ் தேவாரத்துக்கு பேரு திருநெறிய தமிழ் குழந்தை பாடித்து அப்பாவுக்கு ஆச்சரியம் அப்படியே குழந்தையை கூட்டிக்கிட்டு போனார் கந்தருவர் கிண்ணர்கள் எல்லோரும் கும்பிடுகிறார்கள் இந்திராதி தேவர்கள் இசை முழக்கம் செய்கிறார்கள் கனநாதர்கள் அரகர அரகர அரகர என்று வழிபாடு செய்கிறார்கள் அப்பா குழந்தையை கூட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ள போனார் கோயிலுக்குள்ளே குழந்தைக்கு மட்டும் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அப்பாவுக்கு காட்சி கொடுத்தவர் இந்த குழந்தை கும்பிடுறத பார்த்து அப்பாவும் கும்பிட்டார் ஏன் பக்குவம் தான் காட்சி கிடைச்சு நான் தானே இந்த பிள்ளைக்கு அப்பா முதல்ல எனக்கு தானே காட்சி கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்னும் கேட்கப்படாது அந்த குழந்தை அதுக்கு மேல போயிடுச்சு தந்தையார் சிவனை காணவில்லை குறிப்பால் உணர்ந்தார் பிள்ளைய விட்டு பிள்ளைக்கு பின்னாலேயே போனானார் எல்லோரும் வந்தார்கள் இவர் ஒரு அடுத்த பதிகம் பாட ஆரம்பித்தார் எல்லா பாடல்லையும் இறைவன் அறவன் இமையோரே இருந்தே என்பது அற்புதமான உமா உமா உமா உமான சத்தம் போடு போய் பாருங்க மானசரோவரில் பறவை படக்கணும் உமா நல்ல கேளுங்க உமா உமா உமான சொல்லும் இன்னைக்கும் இப்பவும் உமையோடு இருந்தானே அத்தனை பாடல் நெய் வரும் இறைவன் அறவன் இமையோரேத்த உமையோடு இருந்தானே மக்கள் கும்பிட்டார்கள் காளியல் தவம் கவுனியல் தனம் கலைஞானத்து ஆளிய கடல் கடல்லே கிடைச்சு அமுது அப்பா தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டாராம் பிள்ளைய அம்மா மூணு வயசுக்குள்ள நடந்துள்ள போகுது தோல்ல வச்சுக்கிட்டார் வீதியெல்லாம் சுத்தினார் கோயில விட்டு வீட்டுக்கு போறார் இவர் ராத்திரி தூங்கினார் பிடிஞ்சது குழந்தை எந்திரிச்சு நான் யாத்திரை போறேன் முதல் யாத்திரை தொடங்குது ஆறு யாத்திரை சம்பந்த சுவாமி மாதிரி யாத்திரை பண்ணால் கிடையாது கிட்டத்தட்ட இருநூறு திருத்தலத்துக்கு போனதா தெரிஞ்சிருக்கு அவ்வளவு திருத்தலத்திலையும் பாடியிருக்கார் இருநூத்தி எழுபத்தி ஆறு திருத்தலத்துல கிட்டத்தட்ட இருநூறு திருத்தலம் சம்பந்த சுவாமி போய் பார்த்திருக்கார் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்க போறோம் திருத்தலத்தின் பேரு அங்க உள்ள பெருமான் சுருக்கமா சொல்லிக்கிட்டே போயிடும் முதல் யாத்திரை தொடங்கிட்டு சிவபெருமானை கும்பிட்டார் உமையம்மையை கும்பிட்டார் அப்பா தோல்ல உட்கார்ந்தார் பக்கத்து ஊரு திருக்கோளக்கா திருக்கோளக்கா பக்கத்துல உள்ள ஊர் அங்க போறார் தாளம் போட்டு சின்ன குழந்தைக்குள்ள திருவருளால் எடுத்த பாடலுக்கு இசைந்த அளவால் ஒத்த வையமெலாம் மறைச்சிறுவர் கைத்தளத்து வந்ததன்றே தாளம் போட்டுட்டே இருந்தாரா ல சிவபெருமான் தாள கொடுத்து விட்டார் ஓசை அம்பாள்ல கொடுக்கணும் சத்தம் இல்லைன்னா சிவம் ஒன்னும் பண்ண முடியாது நினைப்புல வச்சுங்க அதனாலதான் மதுரை மீனாட்சிக்கு அவ்வளவு பெருமை எந்த பக்கம் சுத்தினாலும் கடைசி அம்பாள் மூலம் அப்பாட்ட போய் தீரணும் அப்பா வர்றதா இருந்தாலும் அம்மா மூலம்தான் நம்மள்கிட்ட வருவேன் மதுரை மீனாட்சி கோயில்ல அஞ்சு வாசல் நாலு வாசல் பெரிய வாசல் கோபுரம் கடவுள் வாரதும் இல்லை போறதும் இல்லை பெரிய கோபுரம் வடக்கு கோபுரம் மேற்கு கோபுரம் தெற்கு கோபுரம் தலுக்கு கோபுரம் ஆயிரத்தி அடி வாரவர்மன் சுந்தர பாண்டியன் சுந்தர பாண்டியன் பைநாகரம் செட்டியார் எல்லாம் கட்டுன பெரிய கோபுரங்கள் கோபுரத்து மொழியா சிவபெருமான் வாரதும் இல்லை போறதும் இல்லை சாமி வராது ஆசாமிகள் தான் போக வந்துட்டு இருப்பான் சாமி வர்றது பூரா அம்மன் சந்நிதி சின்ன கோபுரம் என்ன அதுக்கார்த்த மதுரையில முதல்ல மீனாட்சிய கும்பிட்டு விட்டு தான் சுக்கலிங்க பெருமானிட்ட போகணும் மீனாட்சிக்கு திற போட்டிருந்தா உட்கார்ந்துருவோம் திரையெடுத்து கும்பிட்டு அங்க போய் சேருவோம் தாளம் கொடுத்தாச்சு சவுண்டு வெறும் அவளுக்கு பேரு ஓசை கொடுத்த நாயகி காலத்திலே சத்தம் ஒண்ணு வராது நாங்க பேசுறோம் என்ன காரணம் அம்பாள் பராசக்தி உள்ளே இருந்து பேசுறான் ஒரு வார்த்த வரும் பெரும் மடையில் வாழை பாய மாதராடையும் சாம்பல் பூச்சி கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோ அழகான பாட்டு வாழைமீன் பாயக்கூடிய வளமான திருக்கோலக்கா எம்பெருமான் பாடல் வல்லவாய் மயார் உலங்கொல் வினை போய் ஓங்கி வாழ்வரே இந்த பாட்டை கேட்டா வினையெல்லாம் போயிடும் முதல் பாட்டும் கடைசி பாட்டு சொல்லி இருக்கிறேன் காவிரி வடகரையிலே இது பதினஞ்சாவது பதி திருத்தாழமுடையார் சாமிக்கு பேரு அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகி நேர்த்திக்கு தோளுடைய செடியில் வாழை பாடிட்டு புறப்பட்டார் திரும்ப சீர்காழிக்கு வந்துட்டார் முதல் யாத்திரை சின்ன யாத்திரை சீர்காழிக்கு வந்துட்டார் சீர்காழி பெருமானை எட்டு பதிகம் பாடி வாழ்த்தினார் அவங்க அம்மா பிறந்த ஊரு திருநனி பள்ளி வயசு தாயார் பிறந்த அந்த ஊருக்கு வரணும் வர்றேன் மறுநாளைக்கு இரண்டாவது யாத்திரை முதல் யாத்திரை திருக்கோலக்கா மட்டுமே இரண்டாவது யாத்திரை புறப்பட்டார் திருநனி அது பக்கத்துல உள்ள ஒரு கோயில் அழகா பாடுறார் காரைகள் ஆரம்பிக்கிற பாட்டுகள் கடைசி வரியும் அந்த பாட்டு பதினோரு பாட்டு எங்க போனாலும் இந்த ஊர்கார கூட்டு உங்கூரை நான் பாடியிருக்கேன் இந்த பாட்டை நீங்கள் பாடுங்க எங்கூரை ஆமா சொந்த ஊர்னா சந்தோஷ ஊருமா இல்லையா இதுதான் டெக்னிக் அந்தந்த ஊருக்கு போய் அந்தந்த ஊர் சாமியை பாடி உங்க ஊர் சாமியை நான் பாடியிருக்கேன் எவ்வளவு மயில் தாண்டி போங்க நம் ஊருக்கு ஆமா சந்தோஷமா இருக்க அதுதான் உள்ள வேடிக்கை திருத்தலைச்சங்காடு அடுத்தாப்பல ஒரு ஊர் மாடக்கோயில் கோச்சங்கண்ணான் கட்டிய மாடக்கோவில் கோச்சங்க நாங்க யாருவல்ல ஒரு செலந்தி பூச்சி திருவானிக்காவல் சிவபெருமான கும்பிடும் சிலந்திக்கு ஒரு ஆசை கோயில் கட்டணும் சிலந்தி எப்படி கோயில் கட்டணும் அதுக்கு என்ன வசதி இருக்கு வாயில நூலு சிவபெருமானுக்கு மேல நூலாலே பந்தல் போட்டுதான் இதான் நம்ம கட்டுற கோயில் நூலால பந்தல் அங்கே இங்கேயும் திருவானை காவல் சிவன் கோயில் கீழே தண்ணி ஊறும் வரும் திருவானை காவல் சுழந்தி போச்சு ஒரு யானை யானை தண்ணியை கொண்டாந்து பார்க்குது மேல தூசி நூலாம்பட தண்ணியை பீச்சு அடிச்சு நூலாம்படையிடுச்சு கோயில இடிச்சாச்சு அதான் மறுநாள் வந்து என்ன நூலாம்பட் கட்டுது இடிச்சது சிலந்திக்கு தாங்க முடியல கோபம் யார் பார்த்தது யானை இந்த யானையை கொண்டுடுறேன் யாரு சிலந்தி எட்டுக்கால் மூச்சு யானை மூச்சு விட்ட ஜெர்மி செத்து போயிடும் வெளியில இருந்த போட்டு கீழே அடிச்சது செத்து போச்சு போச்சு நேர சிவலோகம் போயிடுச்சு இந்த ஆளை கொல்லுவேன்னு நினைச்சது பாருங்க செலந்தி இந்த யானையை கொள்ளுவேன்னு நினைச்சது பாருங்க அந்த பாவத்தினால செலந்தி பூச்சி ராஜாவா வந்து பிறந்த அந்த ராஜாவுக்கு கோச்செங்கண்ணான் அவன் பொறப்பே ஒரு பெரிய வேடிக்கை வயிற்றுல புள்ள இருந்துதான் அந்த அம்மாவுக்கு யாரு இந்த கோச்சங்கண்ணானுடைய அம்மா கமலவதினு அவளுக்கு பேரு வயிற் புள்ளது பெற்றாயோங்களுக்கு அந்த காலம் ஆபரேஷன் பண்ணி எடுக்க முடியாது ஒழுங்காத்த உண்டு குழந்தை பிறக்கணும் ஜோசியம் சொல்லி ராஜாட்ட இன்னும் இருபத்தி நிமிஷம் கழிச்சு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு குழந்தை பிறந்தா உலகத்தை வயிற்று பண்ணிட்ட குழந்தை வயிற்றுல இருக்கிற என்ன செய்யணும் தூண்ல என் காலை மேல தூக்கி வச்சு கட்டு எப்படி இருக்கும் யோசிங்கம்மா தூண்ல காலை மேல தூக்கி வச்சு கட்டியாச்சு குழந்தை உள்ளுக்கவே அழுத்த வெளிய வர்றதுக்கு ரெடியா இருக்கிற புள்ளழுது கண்ணெல்லாம் இடிங்கி போய் கிடக்கு உள்ள போட்டு அமுத்தியாச்சு நானும் அவ உயிர் போயிடுச்சு அவளது வேதனைய இருபத்தி நாலு நிமிஷம் தாங்கினதுன்னு தெரியு அதனாலதான் தாய்க்கு மரியாதை கடந்த ஞானி அவங்க அப்பா கால விழுந்து கும்பிடக் கூடாது கடந்த ஞானி அம்மா காலில் விழுந்து கும்பிடாம இருக்க கூடாது அம்மா காலில் விழுந்து கும்பிடணும் பட்னத்தாரா இருந்தாலும் அம்மா காலில் விழுந்து கும்பிடணும் ஆதிசங்கர் இருந்தாலும் அம்மா காலில் விழுந்து கும்பிடணும் பத்து மாசம் வச்சிருந்தா தெரியும் கடவுள் ஆளுக்கு அஞ்சு மாசம் வேடிக்கையா இருக்க யோசிச்சு பாருங்க பத்து மாசம் வயிற்றுல அப்படி பிறந்த உள்ள கோச்சங்க தெரியுமா இந்த பழைய நெனப்பு இன்னும் இருக்கு கோயில் கட்டினானா எழுபத்தெட்டு கோயில் அத்தனை கோயில்லையும் யானை புகாம கட்டினானா இந்த பழைய நெனப்புங்க புரியுதா சில பேரு இயல்பாவே பக்தியோட வந்துடுவான் போன ஜென்மத்து புண்ணியம் அப்படியே வரும் அறிவு ஆன்மாவுக்கு தானே இப்ப நீங்க படிச்சது அடுத்த வந்து நேரத்தில் கோயில் திருநனிபள்ளி அடுத்து சங்கவனேஸ்வரர் சவுந்தரநாயகி மூலவர் சங்குமாதிரி உருண்டைய அற்பன் திருத்தலைச்சங்காடு எல்லாம் பக்கத்துல சீர்காழி கிட்ட போனா அத்தனை கோவில் பெருமாள் கோயில் சோழ நாடு கூட பாடினார் திருவலம்பு நம்ம ஒவ்வொரு கோயிலா பார்த்துக்கிட்டு போறோம் கூடவே வாங்க திருவலம்புரம் திருவலம்புரமும் அங்கதான் விஷ்ணு பூஜித்து சங்கு பெற்ற இடம் சங்கு வச்சிருக்கே விஷ்ணு பரமாத்மா பாஞ்சசன்யம் அவர் வழிபட்ட திருத்தலம் திருவலம்புரம் அப்பர் பெருமானை வா என்று அழைத்து காட்சி கொடுத்த தலம் திருவலம்புரம் அந்த திருவலம்புரத்துக்கு ஒரு கதை இருக்கு அந்த கோயிலுக்கு போனா நீங்க அதையெல்லாம் மனசுல வச்சு பார்க்கணும் ஒரு மகாராஜா அந்த ஊர்ல இருந்தான் வேட்டைக்கு போயிட்டான் வேட்டைக்கு போன பொழுது கூட இருந்தவன் சொன்னா பெண்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் கணவன் இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டாலே மனைவி இறந்து போயிடுவா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் அப்படியா நிஜமா அப்படியா ஆமா இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு நம்ம மகாராணி எப்படி இங்கிருந்து ஒருத்தங்கிட்ட பொய்யா சொல்லிவிட்டான் உடைவாளை கொடுத்து ராஜா வேட்டைக்கு போன புலி அடிச்சு செத்து போயிட்டாரு இந்தாருக்கும் உடைவாள்தான் மிச்சம்னு மொண்டை கொடுத்துட்டான் அப்படி அவன் செஞ்சு விட்டான் ராஜா ஓடி வந்து பாக்குற ஐயோ தப்பு பண்ணிட்டே அவனது பிரமக்தி கிடந்து உருத்துமா இல்லையா அப்படி உருத்துனா என்ன ஆகும் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சாச்சு குருநாதர்கிட்ட போய் விழுந்தான் தப்பு பண்ணிட்டியடா ஞானி வந்து உன் வீட்டுல சாப்பிட்டா தாண்டா இந்த பாவம் போடும் திருவலம்புரம் ஆயிரம் பேருக்கு சோறு நடக்குது ஏழு எட்டு வருஷம் ஆச்சு பைத்தியமா இருக்காந்து சொன்னா புரியல ஆனா இருக்கான் பாவமா இருக்கான் என்ன செய்யுது ஒரு நாள் ஒரு சியாசி அங்க இருந்து வந்த ஒரு கோவனம் கட்டி இருக்கணுத்தைய சொன்ன இங்க எல்லாம் சோறு கிடையாது நீ பின்னால வாங்கிட்ட பின்பக்கத்துக்கு வந்துட்ட பின்பக்கத்துல சாதம் வடிச்சு அந்த கஞ்சி தண்ணி இருக்கும் பாருங்க சாதத்தை வடிச்ச தண்ணீர் அந்த தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு பட்னத்து சாமிக்கு நல்ல பசி போனார் யாராவது உயர்ந்த ஞானி சாப்பிட்டா மணி அடிக்கும் போயிருந்தார் மணி அடிச்ச உடனே ராஜா வந்து பார்க்கிறான் பட்னத்து சாமி குடிச்சுக்கிட்டு இருக்கார் கீழே ஊத்தி விட்டு அது வடி அவருக்கு என்ன எச்சில் ஞானிக்கு எல்லாம் ஒண்ணுதான் நான் மெட்ராஸ் பவளக்கார தெருவில் ஒரு ஒரு இடத்துல இருந்தேன் ரெங்கோ நகர உடனடியில் மூணு நாள் இருந்தேன் இங்க மேல மாடியில ஒரு சன்னியாசி பரம ஞானி காலையில எந்திரிச்சு ஒரு காவடி மாறி திருட்டு போவார் அண்ண காவடி இன்னும் ஒரு பக்கம் பாத்திரத்துல சாதம் பின்பக்க பாத்திரத்துல காலையில கழிச்ச மலம் ஏன் ரெண்டு ஒண்ணுங்கிற நினப்பு வந்தாத்தான் அவன் சன்னியாசி வரு வரணும் அடிச்சவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நினைப்பு வர்ற வரைக்கும் சன்னியாசம் ஓடி வந்து வரவேற்று கூட்டிக்கிட்டு போனான் அந்த இடம் திருவலம்புரம் சிவபெருமான் தலையில ஒரு பள்ளம் இருக்க யாருக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு மேல பெரும் பள்ளம் அதுக்கு பேர் சொல்றாங்க நீங்க போய் வலம்புறம் கேட்டா சொல்ல மாட்டாங்க பேரு வலம்புற நாதர் அம்பாளுக்கு சிங்கப்பூர்ல இருந்து திருவலம்புரம் சம்பந்த சுவாமி போயிட்டே இருக்க ரெண்டாவது யாத்திரை திரு பல்லவ நீச்சரம் எங்க இருக்கு காவிரிப்பும் பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கு மாயவரத்திலிருந்து போனா திரு பல்லவ நீச்சரம் காவிரிப்பும் பட்டினத்துக்கு பக்கத்தில் பட்டினத்து சுவாமிகள் அவதாரம் பண்ண இடம் பல்லவ நீச்சரம் ஏழு வனம் அஞ்சு வனம் கடல்ல போயிடுச்சு பல்லவ வனம் சாயா ரெண்டு தான் பக்கத்தில் இருக்கு பல்லவனம் பட்னத்து சுவாமி பிறந்த இடம் தெரியுமா உங்களுக்கு பட்னத்து சுவாமிக்கு ஆண்டவன் நாட்டு போட்ட செட்டியார் இந்த செட்டியார்கள் இந்த தாய்மார்கள் வர்றாங்க பாருங்க அங்க போய் மண் சட்டி வாங்கிட்டு வர்றாங்க மண் சட்டியை வாங்கி என்னங்க பண்றது அந்த ஆட்சி சொல்லுது இந்த மண் சட்டியில குழம்ப ஊத்துனா என்னதான் சூடானாலும் கீழே அந்த குழம்பு பிடிக்காதான் சட்டியில பிடிச்சிருச்சு சொல்ற பிடிக்காதான் ஒட்டாதாம் பட்டினத்து சாமி எப்படி உலக வாழ்க்கையில ஒற்றாமை இருந்தாரோ அவர் பிறந்த ஒரு மண்ணு அதே மாதிரி அந்த பாத்திரத்துல எதுவும் ஒற்றாமை இருக்கும் வாங்கிட்டு வர்றாங்க ஒற்றலிங்க வேடிக்கை பாருங்க அப்படி ஒரு இடம் பட்டினத்துறை பல்லவ நீச்சரம் வீணையர் பட்டினத்துறை பல்லவ அரசு பேணி நின்றார் கும்பட்டார் அங்கிருந்து திருச்சாய்க்காடு திருச்சாய்க்காடு சாயாவனம் முருகன் கையில வேல் வச்சிருப்பாரா வில் வச்சிருப்பாரா வேல் வச்சிருப்பார் திருச்சாய்காட்ட மட்டும் இருப்பார் அந்த மூர்த்தி அவ்வளவு அழகு கடல இருந்து எடுத்திருக்காங்க இயற்பக நாயனார் வாழ்ந்த இடம் திருச்சாய்க்காடு காசிக்கு சமானம் திருச்சாய்க்காடு இறந்தால் உத்தி தரக்கூடியது திருச்சாய்க்காடு இயற்பகை நாயனாருடைய படமெல்லாம் திருமேனி அங்க வச்சிருக்கிறாங்க சிலையாக இந்திரன் உபமன் வழிபட்ட ஸ்தலம் திருச்சாய்க்காடு சாய வனம் அங்க கும்பிட்டார் திருவெண்காட்டுக்கு போயிட்டார் நான் பாட்டெல்லாம் சொல்லல நேரம் இல்லை சில பாட்டு சொல்றேன் திருவெண்காடு இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் திருவெண்காட்டில இருக்கிறோம் அறிவு வேணும்னா ரெண்டு கோயில் கும்பிடணும் ஒன்னு மதுரை இன்ன ஒன்னு திருவெண்காடு புதற் புதன் அறிவுக்கு அதிபதி திருவெண்காடு புதற் ஆதி நடராஜா திருவென்காட்ல சிதம்பரம் நடராஜா மாதிரி ஆரம்பத்திலே வந்த நடராஜா பெரிய தாண்டவன் செக் நாட்டில் ஒரு தாலாட்டு பாடுவாங்க சங்கு முகமாடி சாயா நம்பு முக்குளம் ஆடி தெரியுமா திருவெண்காட்ல மூணு குளம் சூரிய குளம் சந்திரகுளம் அக்னி குளம் திருப்பெண்ணாகடத்திலே ஒரு பெரியவர் குழந்தை இல்ல குருநாதர் காலில் போய் விழுந்தார் குருநாதர் சொன்னார் இரு தேவாரத்துல கயிறு சாத்தி பாப்பான் தேவாரத்தை கொண்டாந்து வச்சிட்டாங்க கண்ணை மூடிக்கிறது கைத்து எடுக்கிறது எதாச்சும் ஒரு பக்கத்தை திறந்து வைக்கிறது அங்க என்ன பாட்டு வருதோ பாக்கிறது அதான் ஆண்டவனுடைய சம்மதம் சரி வந்தவர் யாரு தெரியும் குருநாதர் அருள்நந்தி சிவாச்சாரியார் பெரியாடு சைவ சித்தாந்த ரொம்ப படித்தவர் வந்துடுக்கிறார் கயிறு சாத்தி பார்த்தார் பேரிடையான் பாட்டு வந்துச்சு திருவெண்காட்டு பாட்டு பாட்ட படிக்கிறார் பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாயினவே யாதொன்றும் வயுற வேண்டாம் பேயன தோல் உமை பங்கன் வெண்காட்டு முக்குழநீர் தோய்வினையார் அவர் தம்பை தோயாவாம் தீவினையே திருவெண்காட்டு முக்குள நீர்ல குளிச்சுட்டா அவனுக்கு தீவன கிடையாது மெய் கண்டார்னு பெயர் வைத்தார்கள் சந்தானாச்சாரியார்கள் மெய்கண்டார் அருணந்தி சிவாச்சாரியார் மூணு மறைஞான சம்பந்தர் நாலு உமாவதி சிவாச்சாரியார் கதை ரொம்ப பெருசு திருவெண்காடு அப்படி ஒரு தென்னையில மூணு மரம் வந்திருக்கும் திருவெண்காடுக்கு பக்கத்தில் இருக்கு மரத்தில் முள்ளு இருக்கும் இது முள்ளுல்லாத வில்வ மரம் கண்காட்டும் முதலானும் முதல் கனல் காட்டும் கையானும் கையில நெருப்பு பெண் உருவானும் உடம்புல ஒரு பக்கம் அம்பாள் பிறை காட்டும் சடையானும் மேல சந்திரன் பண்காட்டும் சுவாமிக்கு சுவேதாரண்ய ஈஸ்வரர் வெண்மை வித்யா நாயகி ஏன் தெரியுமில்ல பிரம்மா அவருக்குள்ள போயிட்டார் திருமுல்ல வாகன பக்கத்துல கார்த்திட்டு போனா ஒரு நாளையில பதினஞ்சு வாழ் பார்க்கலாம் கோயில் சாத்தல அது இல்ல முக்கியம் பன்னெண்டு மணிக்கு சாத்திட்டு போனா நம்ப அது கூட ஒரு சௌரியம் இருக்கு நான் ஒரு கோயிலுக்கு போனேன் குருக்கள் போடு எங்க கேட்டேன் போய் கேட்டேன் பார்த்து திருப்பி சாத்திட்டு போயிட்டார் சில ஊர்களில் உண்டு ஆமா எப்பவாவது ஆள் வர்றாங்க அவரும் சும்மா தானே உட்கார்ந்து இருப்பார் பாவம் பயந்து போய் உட்கார்ந்து இருக்காரு சில கோயில்ல சாமி மட்டும் பயந்து போய் உட்கார்ந்துட்டார் குருக்கள் கூட கிடையாது நீங்க புது கோயில் கட்ட வேண்டாம் பழைய கோயிலுக்கு சென்னையில இது தென் திருமுல்லை வாயில் சோழராஜா வர்றான் அவன் முல்லை கொடி சுத்தி கொண்டது குதிரையால கால எடுக்க முடியலை கீழே இறங்கி உடைவாள சிவலிங்கம் கோயில் கட்டினா இன்னைக்கு தென் திருமலை வாயில் அங்கே கும்பிட்டு நேர சீர்காழிக்கு வந்துட்டார் இரண்டாவது யாத்திரை முடிஞ்சு உங்க அப்பாட்ட சொல்ற திரும்ப யாத்திரை அப்பியில் கும்பிட்டு போறது பேரி சார்ஜ் போட்டுனை சம்பந்த சுவாமி மூணாவதா பாடன இடம் மதுரை அந்த பாட்டுகளை வச்சு பார்த்தான் மூணாவது அத்தனை கூடவே வர்றேன் சரி கொளந்த போகுது திரு மயேந்திரப்பள்ளி தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கு கொள்ளிடத்தின் கரையில இருக்கு திருமேனி அழகர்னு சாமிக்கு பேரு வடிவாம்பிகைன்னு அம்பாளுக்கு பேரு பங்குனி மாசத்துல ஒரு வாரத்துக்கு சூரிய ஒளி சாமி மேல படும் கிழக்கு நோக்கிய சன்னிதி ஒரு வாரம் சூரிய ஒளி படும் எந்த ஊரு திரு மயேந்திரப்பள்ளி திரு மயேந்திரப்பள்ளி அங்கே பாட்டு அடுத்த ஊர் திரு குருகாவூர் சொல்லியிருக்கேன் கோயில் போற பதிமூணாம் தேதிக்கு உள்ள பேரையாவது கேட்போம் போறதுக்கு பகவான் ஏற்பாடு பண்ணுவார் நீ ஒரு அடி எடுத்து வச்சா அவர் பத்தடி எடுத்து வைப்பார் திரு மயேந்திர பள்ளி திருமேனி அழகர் வடிவாம்பாள் பங்குனி மாச சூரிய ஒளி குருகாவூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பசிச்சு தண்ணி கொடுத்தாராம் அந்த இடம் குருகாவூர் விண்ணடை குருகாவூர் வெண்ணடை நீ என்று சுந்தரர் வாக்கு கை அம்மாவாசை அன்னைக்கு அங்க இருக்கிற கிணத்து தண்ணி பால் நிறத்துக்கு வருமான ஒரு எந்த ஊரு திருக்குறுகாவூர் பால் கிணறு தைய அமாவாசை அன்னைக்கு சுவாமி தீர்த்தம் கொடுப்ப எடுப்பாங்க திருமுல்லை வாயில தாண்டி புடத்து போயிட்டு முதல் யாத்திரை திருக்கோளக்கா இரண்டாவது யாத்திரை தென் திருமுல்லை வாயில் மூணாவது யாத்திரை திரு மயேந்திரப்பள்ளி திரு குருகாவூர் குருகாவூர்ல நிற்கிறார் வீட்டுக்காரர் கையில ஒரு யாழ் இருக்கு அழகா யாழ் வாசிக்கிறார் அந்த அம்மா நல்லா பாடுறாங்க இன்னிசை வீணையும் இசையும் வினைந்தன அவருக்கு பேரு திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு பேர் வானர் குளம் தாழ்த்தப்பட்ட இளம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது யாழ் வாசிப்பார் பக்தர் அந்த சம்பந்த சுவாமி வரவேற்று கூட்டிக்கிட்டு வந்துட்டாராம் பெரும்பாணர் வரவறிந்து எதிர்கொள்ள சுரும்பார் செங்கமலமலர் துணை பாதம் அவர் வந்து ஞானசம்பந்தர் கால விழுந்து கும்பிட்டாரா இவருக்கு எப்படி இருந்துச்சா ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு வாழ்வு நான் பாடுற யார உங்க சிவபெருமான நீங்கள் அதை யாழில் பாடுங்கள் தாழ்த்தப்பட்ட இனத்துக்காரரை கொண்டாட்டியோட கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு கர்ப்ப கரத்துக்குள்ள போயிட்டார் சம்பந்த சுவாமி கோயிலில் புறம் ஒன்றில் கொடுபுக்கு கும்பிடுவித்து கீழே விழுந்து கும்பிடுங்கிறா உள்ள வெளியே தான் நிற்கணும் உங்க சிவரு சிவபெருமான உங்க சிவபெருமானுக்கு நீங்கள் பாடுங்கள் இசை பாடுங்கள் பிள்ளையார் தந்திரி எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சார் தந்திரின்னா நரம்பு அருமையான பாட்டு கிண்ணற மிதனங்கள் கீழே வந்து கேட்டன மிதுனம் நல்ல பாட்டு கேட்டா மேல இருக்கிற சில பறவைகள் நல்லா இல்லையோ என்னவோ நான் என்னத்தை கண்டேன் கிண்ணற மிதினங்கள் கீழே வந்து கேட்டன என் கூடவே இருக்கும் நான் போராடத்துக்கெல்லாம் வாருங்கள் நான் பாடுகிறேன் இந்த அம்மையார் பாட்டுக்கு இசையமை கட்டும் நீங்கள் யாழ் மூலம் பாடுங்கள் பணி கொண்ட நீலகண்ட யாழ்ப்பாணர் நான்காவது யாத்திரை தொடங்கினார்கள் மொத்தம் ஆறு யாத்திரை இப்ப புறப்பட்டது நாலாவது யாத்திரை சிதம்பரத்துக்கு போகணும் இவ்வளவு நானும் சிதம்பரத்துக்கு போகணும் சீர்காழிக்காரர்கள் சிதம்பரத்துக்கு போகணும் சீர்காழிக்கு பக்கம் சிதம்பரம் எல்லூரும் சுத்தியாச்சு சிதம்பரத்துக்கு போகல மகேந்திர பண்டிதி கூட போயாச்சு திருக்குருகாவூர் போயாச்சுக்கு போகல புறப்பட்டி போறார் எல்லா உயிர்களும் வணங்கக்கூடிய தில்லை எல்லைகளை பார்த்தார் பறவைகள் வாழ்த்தின தாமரைகள் கரங்குவித்தன அப்ப சாயங்காலம் போயிருக்காரு அர்த்தம் தாமரப்பு சாயங்காலத்துல என்னாக குவிக்க முடிய தாமரை கரன் குவித்தது பொய்கை இவரை வணங்கிற்று மயில்கள் ஆடி அழைத்தன காற்று எதிர்கொண்டது மலர் காட்டி மெண்கொடிகள் ஆடி வரவேற்றன வேள்விகாயமெங்கும் பரவிற்று தெற்கு வழியா சம்பந்தர் உள்ள பட்டார் ஏன் நடராஜாவை நேர பார்க்கிற இடம் தெற்கு வாசல் நடராஜாவுக்கு உள்ளது கிழக்கு அது வழியா மாணிக்க வந்தார் வடக்கு வாசன் வழியா சுந்தரன் வந்தார் மேற்கு வாசல் வழியா அப்பர் சுவாமி சிதம்பரத்தில் கும்பிட்டு உள்ள வந்துட்டார் வழிபாடு பண்ற வீதிய வளம் வந்தாராம் குங்கிலியன் சண்முகம் செட்டியார் ஒருத்தன் கோயில்ல குங்கிலிய படி செட்டி நாட்டில் கடியாப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்காரன் பல சண்முக செட்டியார் குங்கிலியம் போன்றவர் சிதம்பரத்தை நடராஜா கோயில் திருவீதி உலா வர்ற வீதி இருக்குல்ல தேர் வருல்ல அதன ஒரு நாள் முழுக்க காலையில் ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் அங்க பிரதட்சணம் பண்ண சிதம்பரத்துக்கு அவளது மரியாதை முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே சிதம்பரத்தை கும்புட்டா பாவம் கிடையாது செல்வன் எடுமாடம் சென்று நோங்கி பெரிய வீடு மேல வரைக்கு இருக்கு செல்வம் அதி தோய செல்வம் உயர்கின்ற வந்து மாடத்துல தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போவானான் மாடம் அவளது உயரமா சிதம்பரத்துல செல்வம் அதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலம் செல்வன் களல் ஏற்றும் செல்வம் செல்வமே எத்தனை செல்வம் வருவான்ல சிதம்பரம் நடராஜாவை கும்பிட்டா எல்லா செல்வங்களும் உனக்கு வந்து சேரும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை செட்டியார் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாராம் கவிமணி தேசிய விநாயகம் அங்க வந்தாராம் பல்கலைக்கழகத்தையும் பார்த்தாராம் நடராஜாவையும் பார்த்தாராம் திரும்ப பல்கலைக்கழகத்தை பார்த்தார் நடராஜாவை பார்த்தார் நாலு வரையில் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார் பாட்டை கேட்டு விட்டு அண்ணாமலை சுத்தியார் ஒரு லட்சம் வெள்ளி சாமான் வாங்கி வீட்டுல புழங்க கொடுத்த ஒரு லட்சம் தொள்ளாயிரத்தி நாற்பது ஒரு லட்சம் என்ன பாட்டு எழுதி கொடுத்தார் தெரியுமா நாலு வரி பாட்டு நடராஜா ஏன் ஆடுறார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்த சந்தோஷத்தில் தலகால் புரியாம ஆடுறாரு உடையான் சிற்றம்பலன் தண்ணில் அல்லும் பகலும் நின்று ஆடுகின்றான் கிடையாது அல்லும் பகலும் நின்று ஆடுகின்றான் எல்லை கண் அண்ணாமலை மண் அமைத்த கலைக்கழகம் கண்ணாரக் கண்டு கழித்து கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தை பார்த்து சந்தோஷத்துல ஆடுறாராம் இந்த பாட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு வெள்ளி பொருள் வாங்கி ஊருக்கு கொண்டே கொடுத்தாரு அண்ணாமலை செட்டியார் அம்மா அவர் பேர் நின்று வச்சு வரைக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கையை விட்டுட்டு போனாலும் பேர் நின்று வச்சு இல்ல இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பாருங்க அந்த இடம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ள கோயில் திருவேக்களம் இன்னைக்கும் நாட்டு போட்ட செட்டியார்கள் நிர்வாகம் திருவேக்களம் அர்ஜுனனுக்கு பாசுபதன் கொடுத்த தலம் திருவேக்களம் சுவாமிக்கு பாசுபதநாதன் அம்பாளுக்கு நல்ல நாயகி என்று அங்க பாடி அடுத்த ஊருக்கு போறார் திருக்களிப்பாலை திருக்களிப்பாலை போய் பாடுறார் அங்கிருந்து திருநெல்வாயில் திருநெல்வாயில் சிவபுரினு பேர் அது சுவாமிக்கு உச்சிநாதர்னு பேரு அம்பாளுக்கு கனகாம்பிகைன்னு பேரு அங்க போய் கும்பிடுறார் அங்கே யாழ் பாணர் யாழ் வாசிக்கிறார் இதெல்லாம் சிதம்பரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு போயிட்டு ராத்திரி படுக்க சிதம்பரத்துக்கு வந்துடலாம் இரவு சிதம்பரத்துக்கு வர்றாரு நடராஜா கோவிலுக்குள்ள போய் பார்க்கிறார் மூவாயிரம் அந்தணர்களும் சிவகணங்களாக தெரிந்தனர் அவளது சிவபெருமானா தெரியுதான் கும்பிட்டார் பெரும்பாலருக்கு காட்டினார் ஆடினாய் நறுநெய்யொடு அந்த இடமா நருங்கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பலி கால்கதிரிவெண் தீங்கள் சூடினாய் அருளாய் சுருங்கையும் தொல்வினையே வினை சுருங்க அருள் அடுத்த ஊரு எங்க போகலாம் திருதுகளை கண்ட யாழ்ப்பாணர் சொல்றியூர் புலிக்கால் முனிவர் வழிபட்ட ஸ்தலம் பெரும்பற்ற புலியூர் மாதிரி எருக்கத்தம்புலியூர் நான் பிறந்த ஊரு வாங்க அப்படியா நீங்க பிறந்த ஊரா வந்துட்டார் வந்து என்ன சொல் தெரியுமா ஐயர் நீர் அவர் என்ன ஐயரா திருநியலை கண்ட யாழ்ப்பாணர் தாழ்த்தப்பட்ட கோழுக்குள்ள கோப்பிடா இவர் கையை புடிச்சு கூட்டிகிட்டு போனதும் இல்லாம அவரை ஐயர் நீர் அவதரித்திட அளவில் மாதவம் முன்பு செய்தது நீங்க பிறக்கிறதுக்கு ஐயர் நீங்க அந்தனர் நீங்க புறக்கிறதுக்கு இந்த பதி ரொம்ப செய்தது இந்த கோயில்ல உள்ள பெருமான வேண்டும் செழுந்தமிழ் பதிகும் பாட வேண்டும் கும்பிட்டார் திரு எருக்கத்தம் பொலியூர் கேட்டா நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்க அதெல்லாம் கிடையாது போய்ருவா ராஜேந்திரப்பட்டனம் பேர் யாவும் பேரே வச்சிக்கு ராஜேந்திரப்பட்டனம் பேர் விருத்தாசலத்துக்கு பக்கத்துல ராஜேந்திரப்பட்டனம் நீலகண்டேசர் நீலமலர் கண்ணி புறப்பட்டு விருத்தாஜலத்துக்கு வந்துட்டார் விருத்தாஜலம் திருமுதுகுன்றம் விருத்தாஜலத்துக்கு பக்கத்துல ஒரு முருகன் கோயில் இருக்கு தயவு செய்து போயிட்டு வந்தோம் குளஞ்சி அப்பர் கோயில் அம்மா போயிருக்கீங்க விஜயலட்சுமி அம்மா கொளஞ்சி அப்பர் கோயில் முருகன் ரெம்ப அழகா இருப்பார் நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறோ என்னவோ எந்த காலம் ஆச்சு நாற்பது ஒரு நாற்பது அஞ்சு வருஷம் அங்க போய் கவிஞர் வாலியும் ஒரு நேரத்துல கும்பிட்டு கவியரங்கம் பாடிட்டு வந்தி உள்ள வர்ற கண்ணராசனுடைய ஆட்சி காலம் வாலி மெதுவா உள்ள வர்ற நேரம் குழஞ்சியப்பர் போய் வாலி எங்க பார்த்தாலும் ஐயா குழஞ்சியப்பர் ஞாபகத்துக்கு வர்றாராம்பார் இப்ப காலமாயிட்டாரு வாலி இருந்தவரைக்கும் ரொம்ப பிரியமா இருப்பார் ப்பர் கோயில் அற்புதமான முருகப்பெருமான் அதை போற ஓக்கல பாருகன் பெருமை பகன் முதுகுன்றோமே முருகன் பெருமையை கூறக்கூடிய முதுகுன்றான் அப்ப கொழஞ்சியப்பர் கோயில பார்த்திருக்காரு திருமுதுகுன்ற சிவபெருமான்ல முருகன் அது பெருமை பகன் முதுகுன்றோமே திருமுதுகுன்றம் விருத்த காசின்னு பெயர் காசிக்கு சமான ஊர் திருமுதுகுன்றம் திருமுதுனா நம்ம விருத்தாசலம் விருத்தம்னா முதுமை அசலம்னா குன்று திருமுதுகுன்றம் காசியில இறந்து ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் அம்பாள் மடியில போட்டு உபதேசம் பண்ணுவானா அம்பாள் விசுல் அது அப்படியே இங்கே நடக்குதுன்னு கந்தபுராணத்துல பாட்டு எங்க விருத்தாசலத்துல திருமுதுகு இந்த திருமுதுகுன்றத்துக்கு இன்னொரு பெருமை தெரியுமா இங்க நம்ம குரு நமச்சிவாயர்ன்னு ஒருத்தர் குரு நமச்சிவாயர் அந்த கோயிலுக்கு வரார் நல்லா பாடுவார் அவர் ஆதி வடிவான மலை அன்றிருவர் அழைக்கும் மலை அண்ணாமலை அவர் வாழ பாட்டேன் ஞானி எங்க இருந்தாலும் அண்ணாமலையான் அந்த குரு நமச்சி வாயார் ஊருக்கு வந்தார் திருமுது குன்றம் பசியது அம்பாளுக்கு பேர் என்ன முதுகுன்றம் அதனாலே அம்பாள் பேரு வயசானவர் பழமலை நாதர் பழமலை நாயகி பழைய நாயகி கிழவி பழைய அர்த்தம் இவர் என்ன பண்ணாரு குரு நமச்சிவாயர் அம்மா வசிக்குது ஒரு வெண்பா பாடினாரு நன்றி புனையும் பெரிய நாயகி எனும் கிளத்தி கிளத்தின் கிளவினு ஒரு அர்த்தம் உரிமை உள்ளவன் ஒரு அர்த்தம் என்றும் சிவனார் இட கிளத்தி அம்பா சீச்சாளா கிழவி எப்படி சோறு கொண்டு வருவா நடக்க முடியாது போட்ட கிழவி அவளே எந்திரிக்க முடியல உனக்கு எப்படி சோறு கொண்டு வருவா ஆற வடத்தாளே சோறு கொண்டு வா சின்ன இருப்பவளே பருவம் பெண்ணாக இருப்பவளே அதான் அதுக்கு அடையாளம் கழுத்திலே மணியாரன் சூழ்ந்தவளே சோறு கொண்டு பாலாம்பிகையா வந்து சோதனை குன்றம் நின்று மலர் பூவி இன்று முதுகுன்றை நன்று மேத்துவீர்க்கு என்றும் இன்பமே அங்க பாடுறான் திருமுக்கால் ஒரு யாப்பு அதை பாடுறான் தேவா சிறியோம்பு பொறுப்பாய் பெரியோனே ஆவாய் என்று அங்கு அடியார் கண்கருள்வாய் ஓவா உபரி கொள்ள உயர்ந்தாய் என்று ஏத்தி மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றே முனிவர்கள் எல்லாம் வந்து கும்பிடக்கூடிய கோயில் முதுகுன்றே சம்பந்த சுவாமி வாக்கு பாடிக்கிட்டே போற பக்கத்து ஊர் திருப்பெண்ணாகடம் வந்தாட்சி திருப்பெண்ணாகடம் என்பது மெய்கண்டார் அவதாரம் வண்ண கஷேத்திரம் கலிக்கம்பர் ஒருத்தர் நம்ம பின்னால பார்க்க போறோம் அவர் பிறந்த ஊர் திரு நம்ம விருத்தாசலத்துக்கு பக்கத்துல மாடம்னு கோயிலுக்கு பேரு சுடற்கொழு அழகிய காதலி அம்பாளுக்கு என்ன பேரு அழகிய காதலி சாமிக்கு பேரு சுடற்கொழுந்தீசன் அதுல ஒரு கதை ஒன்னு இருக்கு அந்த ஊர்ல சொல்றாங்க கலிக்கம்பர்ன்னு ஒருத்தர் நாட்டு போட்ட செட்டியாரிகள் அஞ்சு பேர்ல அவர் ஒருத்தர் இந்த தனித்தம்பர் வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பாடு போடுவார் சாப்பாடு போடுறதுக்கு முன்னால அடியார்கள் என்னடா அவளை பார்த்தார் அவ வந்த ஆளை பார்க்கிறான் திரும்பி அந்த ஆளை பார்த்தார் ஓ போன மாசம் நம்ம வீட்டுல வேலை பார்த்த வேலை இன்னைக்கு சாமியாரா வந்து நிற்கிறேன் காலை நான் கழுவிட்டு இருக்கேன் தண்ணி ஊத்தனா யோசிச்சுட்டா நம்ம கூப்பிட்டாலும் நம்ம வேலைக்காரன் இவன் இன்னைக்கு சாமியாரா வந்திருக்கிறான் செட்டியாரு காலை கழுவுறாரு தண்ணியை ஊத்தலாமா வேண்டாமா தெரிஞ்சுட்டான் குபம் தெரிஞ்சவருக்கு அடியாரு அடியாரு தானே இன்னைக்கு சிவன் அடியார் நேற்றுக்கு வேலை காரணம் இருக்கலாம் யாராவது தொண்டு கொண்டது அந்த தொண்டுக்கு எந்த ஊரு திருப்பெண்ணா இடம் சிவபெருமான் கால வளர்ந்து அந்த பொண்ணு விழுந்தாளா கைய கொடுத்தாராம் கை வழங்கு ஈசர் அப்படின்னு சிவபெருமானுக்கு பேரு எந்த ஊரு திரு பெண்ணாகடம் நம்ம அப்படி சூழக்குரியும் இடவக்குறியும் பெற வேண்டும் என்று கேட்டு சூழக்குறி பெற்ற இடம் திருப்பெண்ணாகடம் திரு அறத்துரைக்கு வந்துட்டார் திரு அறத்துரை ஆனந்த ஈஸ்வர் ஆனந்த நாயகி திரு அறத்துறைக்கு வந்துட்டார் திரு அறத்துரைக்கு வந்தா சாயங்கால ஆட்சி கதிரவன் மறைஞ்சிட்டான் அங்கே படுத்துட்டான் திரு அறத்துறை பக்கத்துல முன்னாலே போற வழி மாரன்பாடினு ஒரு கிராமம் நடந்துள்ள போகணும் இங்கே படுத்துட்டார் திருவரத்துறையில இருக்கிற அந்தண்டர்களுக்கெல்லாம் சிவபெருமான் கனவுல போனார் பெரிய புராணத்துல கிட்டத்தட்ட முப்பது இடத்துல சிவபெருமான் கனவுல வந்திருக்க ஒரு பட்டியலே போகலாம் நான் ஒரு குடிப்பு வச்சிருக்கேன் கனவில் வந்த கடவுள்னு இத கூட தொகுத்து எழுதுனா புஸ்தகம் ஆயிரும் முப்பத்தி நாலு கனவுல வந்திருக்க இப்போ அடியார்கள் கனவுல காட்சி கொடுக்கிறார் கோயில் சின்னம் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிறேன் அவன் கொண்ட குடும்பம் எல்லாம் கோயிலுக்கு போய் பார்த்தா முத்து பல்லக்கே உட்கார்ந்து சிவபெருமான் முத்தால கொடுத்தாராம் ஏன் முத்துல கொடுத்தது முத்தின்னா விடுபடுவது முத்து சிப்பியில இருந்து தானே வெளியில வரும் முத்து வேற எந்த பாலிஷ் பண்றதுக்கு இடம் கொடுக்காது மணியை சாண பிடிக்கணும் வைரத்தை அதை வெட்டி ஒழுங்கு பண்ணுவாங்க முத்து அப்படியே பயன்படுத்தலாம் அதனாலதான் பாண்டிய நாடு முத்துடை அங்கே உள்ள சார்ந்தோர்கள் அப்படியே முத்து எல்லாம் விடுபடக்கூடியவர்கள் முத்துல பல்லக்கு உனக்கு முத்து பல்லாக்கு கொடுத்துருக்க போய் வாங்கிக்கும் எல்லாம் அங்கே தூக்கிக்கிட்டு இங்க வந்துட்டாங்க மாரன்பாடிக்கு வந்துட்டாங்க எல்லாரும் மாறன்பாடிக்கு வந்து ஞான சம்பந்தரை பார்க்க ஞான சம்பந்தர் அதை பார்க்கிறார் அழகான பாட்டு மாலயாமம் புலர் வைகரை காலையில காலயாமம் புலர் குறும் வைகரை வேலை செய்வினை முற்றி வெண்ணீர் அணி கோலமேனியராய் கைமலர் குவித்து விபூதி பூசினார் கும்பிட்டார் வல்லக்கில் ஏற போறார் ஓம் நம ஏல அஞ்செழுத்து ஓதி எழுந்தனர் எல்லாரும் அஞ்செழுத்து எழுந்தார்கள் வல்லக்கிலே இந்த பெருமான் அப்படியே அஞ்செழுத்து ஓதி ஏறினார் சோதி முத்தின் சிறுகை சூழ் வந்து சிறுகையை சுத்தி வந்தார் கீழே ஒழுந்து கும்பிட்டார் வெண்ணீற்றோட போனார் ஆதியார் அருளாதலின் அஞ்சலித்து ஓதி ஏறினார் உலகலாம் உய்யுமாறு அஞ்சலு சொல்லி ஏறுமாறான் இது ரெண்டாயிரத்தி நூத்தி பதினாலாவது பாட்டு மொத்த நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு கிட்டத்தட்ட நூத்தி பதினாலாவது பாட்டு உலகலாம் வார்த்தையை வைக்கிறார் ஏன் சிவபெருமான் இவருக்கு அடையாளமா முதல்ல எடுத்து கொடுத்த வார்த்தை உலகலாம் பதினால இடத்துல வைக்கிறார் முதல்ல அங்கங்க இது இப்ப நடுவில் வச்ச வார்த்தை சம்பந்த சுவாமிகள் முத்துச்சிறியில் ஏறினார் எக்காளம் ஊதிட்டு திருச்சின்னம் ஊதிட்டு தாரை ஊதி திரு அறத்துறைக்கு வந்தார் என்னையும் பொருளாக இன்னருள் புரிந்தருளும் பொன்னடித்தள தாமரை போர்த்து என்று எழுந்தார் பாடினார் பதிகங்கள் கிடைக்கவில்லை முத்து கொடுத்த பதிகம் காண போயிடுச்சு அந்த ஊர் பெருமான் தொலைச்சு விட்டார் பாட்டு கிடைக்கீங்க சில நாள் அங்கே இருந்தார் புறவிட்டார் திருநெல்வெண்ணூர் பட்ட பக்கத்தில் திருநெல்வெண்ண சிவபெருமானை வெண்ணையாட்டி வழிபடுவார்களான் சாமிக்கு வெண்ணெய் அப்பருன்னு பேரு அம்பாளுக்கு நீலமலர் கண்ணி என்று பேரு நெல்வெண்ணை நாதர் நீலமலர் கண்ணி அங்கு போனார் திருநெல்வெண்ணை வழிபாடு செய்தார் கீழப்பழுவூருக்கு வந்தார் கீழப்பழுவூர் பரசுராமர் வழிபட்ட தலம் வடகோல நாதர் அருந்தவ நாயகி அரியலூருக்கு பக்கம் பேர் சொல்லிட்டு மேலே போறேன் கீழப்பழுவூர் விஜயமங்கை விஜயன் அர்ஜுனன் வழிபட்டம் விஜயமங்கை அந்த ஊர் இன்னைக்கு அந்த கோயில் பாது இடிஞ்சு விஜயமங்க கோயில் பாருங்க அதுக்கு திருப்பணி பண்றதுக்கு ஆள் கிடையாது பல கோயில்கள் அப்படி இருக்கு ஒரு பக்கம் கோயில் கோடி கணக்கா கூட்டுருது மதுரை மீனாட்சி கோயில்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கோயில் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது ஒருவேளை பூஜை அதுவும் குறுக்களையா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமி மலைக்கு பக்கத்துல வந்தாச்சு இந்த திருவைகாவுக்கு ஒரு வரலாறு உண்டு தெரியுமா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு வேடன் மேல உட்கார்ந்து இருந்தானா மேல இருந்து அந்த புலிக்கு பயந்து மேலே இருந்தவன் ராத்திரி தூங்க கூடாதுன்னு இந்த வில்வ மரத்தில் ஏறினவன் போட்டுக்கிட்டே இருந்தானா மறுநாள் காலம் வர இந்த வேடனுக்கு சாவுதரெடியா இருக்க ராத்திரி முழுக்க வில்வத்தை போட்டு கும்பிட்டான் தெரியாது தூக்கப்படாதுன்னு வில்வத்தை புடுங்கி போட்டான் கீழே சிவலிங்கம் இருக்கும் புலிதான் படுத்து கிடந்தது புளிக்குள்ள சிவலிங்கம் இருந்தது புலி எந்திரிச்சு காலையில போயிடுச்சு காலையில வேலை எழுந்து பார்க்கறான் சிவபெருமான் கீழே இறங்கி கும்பிட்டா யமதர் ரெடியா வந்துட்டாரு ஆறு மணிக்கு பிடிக்கணும்னா ஆறு ஒண்ணுக்கு கூட வர மாட்டாரு ஆறு மணிக்கு வந்துடுவாரு பாசத்தை தூக்கினாரா சிவபெருமானேன்னு நானா சிவபெருமான் நந்தியம்பெருமானை பார்த்தாரா நந்தி ஒரே வரட்டா யமனை விரட்டி விட்டாரா நந்தி அப்படியே நில்லுன்னாரா இன்னைக்கு நந்தி கிழக்கு பார்த்து சிவபெருமானுக்கு முதுகு காட்டி நிக்கிது ஒரு பாட்டு பாடுற பாடணும் சில பேருக்கு குரல் என்ன மாதிரி இருக்கும் பாடுனா ஆயிரம் பேர் ஒரு நிமிஷத்துல ஒரு ஒரு பேர் நிக்க மாட்டேன் நாம் பாடலாமா சம்பந்த சாமியத்தை போய் கேட்டாங்களாம் கோழை மிடர் சலிக்க சட்டி கிடக்கு அந்த நல்லா பாடுறவன் தான் பாடணுமா யாரு வேணாலும் பாடலாம் கோழைமிடராக கவி கோடும் முடிஞ்ச வரைக்கும் பாடு உன்னாலும் எவ்வளவு பாடப்பிடிக்குமோ அதுதான் இசை கேட்க வேண்டியது சிவபெருமான் தலையெழுத்து வேற என்ன சொல்றது நீ பாடுறது தான் இசை எனக்கு இசை தெரியாதுன்னு பாடாம வராத எல்லா பிறவைக்கும் அப்பா எப்படி இருப்பாரு கோளை மிடராக கவி கோளு இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம் சொன்ன வார்த்தையில மகிழ்வாராம் தாழை இளநீர் முதிய காய்கமுகின் வாழை முதிர் வீழ்கனிகள் ஊறி வயல் சேரு செய்யும் வைகாவிலே திருப்புறம் பயத்துக்கு வரா திருப்புறம் பயம் ஊழிப் பெருவள்ளம் உள்ளே வராமல் வெளியிலே நின்ற ஊர் இந்த ஊரை பத்தி பத்திரிகையில் படிச்சீங்களா திருப்புறம் பயம் ஒரு பிள்ளையாரு தேனபிஷேகம் பண்ணுவாங்க விநாயக சதுர்த்தி குடங்குடமா தேன அபிஷேகம் பண்ணுவாங்க பிள்ளையார் குடிச்சிருவாரு விக்கிரகம் இழுத்து வெளியில வராது இன்னைக்கு நாளைக்கும் விநாயக சதுர்த்தி சித்தன்ல சாமிக்கு வேர்க்குதான் இல்லையா நான் பார்த்திருக்கேன் பக்கத்துல விக்கிரகத்துக்கு வேர்க்கம் அற்புதமா வேர்க்கம் அது மாதிரி தேன் எது ஊத்தினாலும் சரி தேனபிஷேக பிள்ளையார் சதுர்த்தி காத்த பிள்ளையார் சாட்சி நாதர் ஒரு வணிகன் ஒரு பொண்ண அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு முறை பொண்ண கூட்டிக்கிட்டே வரா போய் கல்யாணம் பண்ணிக்கணும் இவனுக்கு ஊர்ல ரெண்டு பண்டாட்டி இந்த பொண்ணு மூணாவது என்ன வேற சொந்தக்காரங்கள அனாதையா போச்சு பாவம் நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டாங்க போனா அந்த கேதத்தை எல்லாம் முடிச்சா இவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு பொண்ண கூட்டிக்கிட்டு நடந்து வர்றான் மதுரைக்கு வர்றான் மதுரை இடைவனுக்கு ரெண்டு பண்டாட்டி இந்த பொண்ணு மூணாவது ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கணும் இவளை கூட்டிக்கிட்டு வர்றான் வழியில பாம்பு கடிச்சு இறந்து சம்பந்த சுவாமி அப்பா வர இன்னொரு கதை பின்னால வரப்போகுது அது மாதிரி கதை இது பாம்பு வெடிச்ச உடனே பொண்ணு சம்பந்தர் கால சம்பந்தர் பாடல் பாடி எழுப்பினாரா எழுப்பி இங்கே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சம்பந்தர் தலைமையில ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு வன்னி கிணறு சிவலிங்கம் இதான் சாட்சி கல்யாணத்துக்கு ஏன் எல்லாருக்கும் பத்திரிகை அனுப்புறோம் கல்யாணம் ஆனதுக்கு எல்லாரும் சாச்சு நான்கு விவகாரம்னா கோர்ட்டுக்கு போவோம் நினைப்பில் வச்சுக்கிட்டேன் ரொம்ப பேரும் சாப்பிடவே போக மாட்டேன் நமக்கு எதுக்கடா வங்குன்னு சாட்சி கூட்டிக்கிட்டு வந்தாச்சு இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ரெண்டு பண்டாட்டியும் திட்டாங்க அந்த பொண்ணை ஒண்ணு என்ன இழுத்துக்கிட்டு தானே வந்தாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்தாரு அங்கே கல்யாணம் ஆயிடுச்சு ஊருக்கு ரிசப்சன் தான் வச்சா வைக்கிற கல்யாணம் அங்கே ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சா யாருக்கு தெரியும் பொய் சொல்ற தப்பு யாரு சாட்சி வன்னி மரம் சிவலிங்கம் கிணறு கொண்டா எல்லாத்தையும் இங்க எப்படி கொண்டாடுறது வன்னி மரமா பேச மீனாட்சி சன்னித்தில போய் அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுகுதான் சொக்கலிங்க பெருமான் சன்னிதிக்கு வா வந்தார்களா பக்கத்துல வைரவருக்கு எதிர்த்தா போல வன்னி சிவலிங்கம் மூணு வந்துருச்சு மீனாட்சி கோயில்ல கல்லு வன்னி மரம் கிணறு சிவலிங்கம் அந்த ஊர் திருப்புறம்பயம் திரு மடப்பள்ளிக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரர் விரது கொண்டாடுவாராம் அவர் கோயிலுக்குள்ள வரக்கூடாது வெளியிலே போட்டு நடராஜா ஒரு நாள் தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருக்காரு அவருக்கு காட்சி கொடுத்தார் இன்னைக்கு தட்சிணாமூர்த்தி தீர்த்த கரையில இருக்கார் ஊரு திருப்புற பயம் புறப்பட்டு திருவிசலூர் வந்துட்டாரு திருவிடமரூருக்கு பக்கம் திருவிசலூர் உய வந்த தேவர் ஊரு திருந்து தேவன்குடி நண்டாங்கோவில் பேரு சாமிக்கு மேல நண்டு இருக்குங்கிறான் இப்பவும் ராத்திரிக்கு நண்டு வந்து இருக்கும் அப்புறம் போகுதுங்கிறான் நண்டு அடையாளம் இருக்கு பேரு அருமருந்தம்மையின் பேரில் மருந்து வேண்டிடில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவர் தேவை அருந்தவ தோல் தோடும் அடிகள் வேடங்களே புறப்பட்டு திருச்சேஞ்சலூர் வந்தாச்சு திருச்சேஞ்சலூர் சண்டீசன் இருந்த தலம் பெருமான் சிவபெருமானைக் கொண்டு வாசுபதம் பெற்ற ஸ்தலம் பெரியான் பிள்ளை பிறந்த ஸ்தலம் திருச்சேங்கலூர் திருச்சேங்கலூருக்கு வந்தார் சண்டீசரே வந்தார் என்று எல்லோரும் கும்பிட்டார்கள் புறப்பட்டார் திருப்பணந்தாள் வந்தார் திருப்பாள ஒரு நாள் பார்த்திருக்கிறோம் செஞ்சடையப்பர் பெரிய நாயகி பனமரன் கோயில் திருப்பந்தனை வந்தார் அம்பாள் நாலு வேதத்தை பந்தாக்கி ஆடினாளாம் ராத்திரி ஆகி சூரியன் பார்த்தானா அம்பாள் பந்து விளையாடுறான்னு மறையாமலே இருந்தான் ஊர்ல எல்லாம் பார்க்கறாங்க சூரியன் மறையவே மாட்டேங்கிறார் கைலாசத்திர எட்டு மணிக்கு தான் சூரியம் அடையும் பம்பாயில எட்டு மணிக்கு தான் சூரியம் அடையும் அது மாதிரி சூரியன் மறையல எல்லாம் சிவபெருமான் காண்டவள சிவபெருமான் அம்பாட்ட விட இவ அப்பவும் பந்து விளையாடிட்டு இருக்க சிவபெருமான் பந்தை எடுத்து ஒரு அடி அடிச்சாராம் திருப்பந்தை அப்பதான் புரிஞ்சது பெருமையை அம்பாள் வந்து தவன் செய்து சிவபெருமானை திருமணம் செய்து கொண்ட இடம் பசுபதீஸ்வரர் காம்பன தோழி திரு அணை நல்லூர் திரு ஓமாம்புதியூர் எரி ஒம்பும் மந்தனர்கள் ஊர் திருவாளிபுத்தூர் மகாவிஷ்ணு கும்பட்ட திருத்தலம் மேலக்கடம்பூர் ஒருவரி தெரியுமா தென்கடம்பை திருக்கடக்கோயிலாம் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்பர் சாமி பார்மையிடம் மேலக்கடம்பூர் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் கோயில் திருநாரையூர் திரு கருப்பரியலூர் குற்றம் பொரு கும்பிட்டு வேகமா சீர்காழிக்கு போட்டாதான் பிராமணர் பிராமணருக்கு ரெண்டு பிறப்பு ஒரு பிறப்பு பூனூர் போட்டதுக்கு அப்புறம் இருபிறப்பாளர் பொருதறிந்து நுகர்ன்னு திருமரு காட்சிப்படை சம்பந்த சுவாமிக்கு பூனூல் போடணும் கண்ணு திருமணத்துக்கு வந்தார் வீட்டுக்கு வந்தார் உபநயனத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க எல்லாரும் சொன்னாங்க காயத்ரி மந்திரம் சொன்னாங்க மந்திரத்தை எல்லாம் கேட்டார் சிரிச்சார் இவரும் மந்திரம் சொன்னார் எல்லாரையும் பார்வை பாட்டார் உங்களுக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லட்டுமா சொல்லுங்க முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதலாகும் முதல் அஞ்சு இந்த மந்திரங்களுக்கெல்லாம் அடிப்படை சிவபெருமான் எல்லா மந்திரத்துக்கும் அடிப்படை ஓம் நம சிவாய அதை சொல்லல அஞ்செழுத்து அஞ்செழுத்து விட்டுட்டார் ஏன் ஓம் நம சிவாய் எல்லாரும் கைலாசத்துக்கு போயிடுவாங்க ஆமாங்க பின்னால சொல்ல போறார் மந்திர நான் ஆகிவானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தளல் ஓம்பிய செம்மை வேதியு செந்தளல் ஓம்பிய செம்மை வேதியு அந்த மந்திரம் அஞ்செழுத்துமே வேதியர்களுக்கு பெரிய மந்திரம் அஞ்செழுத்து எல்லாரும் இவருக்கு மந்திரம் இவர் வேதியர்களுக்கு மந்திரம் சொன்னார் அஞ்சலுத்து மந்திரம் மூல சீர்காழியிலே திருஞான சம்பந்தர் இருக்கிறார் நாளை இந்த யாத்திரை தொடரும்